சதரி மான் துமில நபீ வசலாம் আইনা নিলা তামাসসু গুমান্না আইনুন বকাত মিন খশিয়াতিল্লাহ আইনুন হারাসাত বিসাবিলিল্লাহ আও কামা ক্বালা আলাইহিস সালামু সাদাকাল্লাহু মাওলানা আল আযীম ওয়া সাদাকারাসূলুহুন্নবীউল কারীম ওয়া নাহনু আলা যালিকা মিনাশা'িদীন ওয়াশ শাকিরীন ওয়াল হামদুলিল্লাহি রাব্বিল আলামীন புகழ் அனைத்தும் அல்ல செல்ல ஷான புரிந்தால் அதற்கே உரித்தாக எவெருமான செல்லமாக அழைப்பு செல்லம் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றிய உத்தம சத்திய சகாபக்கள் தாவகங்கள் தபரத்தாவகங்கள் சுகதாக்கள் சுவாரியங்கள் நாதாக்கள் நல்லவர்கள் குறிப்பாக நம் அனைவரின் மீதும் அல்லாவரின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாகும் அன்பிற்குரியவர்களே அல்லாதுமே நல்லே அறிஞர்களின் பார்வையில் பதிருப்போர்க்களம் பதிரும் போர்க்களம் குறித்து ஏராளமான அறிஞர்கள் தன்னுடைய கருத்துக்களை வெளியிட்டிருக்கிறார்கள் ஏனென்றால் இஸ்லாத்தினுடைய உயர்மையும் இஸ்நாத்தையும் தீர்மானித்த போர்க்களம் பதிருப்போர்க்களம் இஸ்லாத்தினுடைய வளர்ச்சிக்கான அத்திவாரம் பதில் என்றால் அது மிகையல்ல இந்த பதில் போர்க்களத்தின் உள் விஷயங்களை குறித்து நிறைய அறிஞர்கள் சொல்லியிருக்கிறார்கள் வரலாறும் சிதையாமல் இந்த அறிஞர்களுடைய கருத்துக்களும் சிதறாமல் ஒரு சில விஷயங்களை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன் அன்பிற்குரியவர்களே அல்லாஹுவின் நல்லடியார்களே அல்லாம ரூமி அகமத்துல்லாஹித்தாலே சொல்லிக்காட்டுவார்கள் தன்னுடைய சிசியர்களை எல்லாம் அழைத்துக் கொண்டு ஒரு இடத்திற்கு செல்லுகிறார்கள் ஒரு தோட்டம் அந்த தோட்டத்திலே ஒருவர் கிணறு வெட்டிக் கொண்டிருக்கிறார் பாதி கிணறு வெட்டுகிறார் தண்ணீர் இல்லை என்று சொல்லி இன்னொரு இடத்திற்கு செல்லுகிறார் அங்கு பாதி கிணறு வெட்டுகிறார் இன்னொரு இடத்திற்கு செலுகிறார் அங்கு பாலை திணறி விட்டுகிறார் அமைந்துள்ளாகித்த சொன்னார்கள் தன்னுடைய மாணவர்களை பார்த்து சொல்லுகிறார்கள் ஒரு இடத்திலே ஆழமாக தோண்டினால் தண்ணீர் கிடைத்துவிடும் ஒரு இடத்திலே ஆழமாக தோன்றினால் தண்ணீர் கிடைத்துவிடும் ஆனால் ஆங்காங்கே தண்ணீர் கிடைக்கவில்லை என்ற பதட்டத்தில் இன்னொரு இடம் இன்னொரு இடம் இன்னொரு இடம் கடைசியில் தீர்மானிப்பார் இது ஒரு பாலைவன பகுதி இங்கு போய் நாம் தோட்டம் வாங்கினோமே தீர்மானிக்க இவரும் யோசிக்கவில்லை இவருக்கு யாரும் கருத்துக்களும் சொல்லவில்லையே என்று அங்காய்ந்து கொண்டு அந்த தோட்டக்காரரை சந்தித்து ஆழமாக தோண்டச் சொல்லுகிறார்கள் அல்லாமும் இவர் அமைத்துள்ளாகித்தார்கள் தண்ணீர் கிடைக்கிறது இப்பொழுது சமுதாயத்தை பார்த்து சொல்லுகிறார்கள் சமுதாயத்திலே சில மக்களும் இப்படித்தான் இருக்கிறார்கள் ஆழமாக செல்லாமல் ஆங்காங்கே பாதியிலேயே நிற்கிற காரணத்தினால் இஸ்லாத்தை பற்றி முழுமையாக புரியாமல் இஸ்லாமிய சமுதாயத்தை சார்ந்தவர்களே இருக்கிறார்கள் இஸ்லாத்தை நோக்கி ஆயிரக்கணக்கான குற்றச்சாட்டுகள் லட்சோ லட்சம் குற்றச்சாட்டுகள் ஆனால் குற்றம் சாட்டக்கூடியவர்களை பார்த்து ஆழமான கருத்துக்களை இஸ்லாத்தினுடைய வலுவான கருத்துக்கள் என்னவென்று நாம் சொல்ல வேண்டுமானால் நமக்கு அந்த கருத்துக்கள் தெரிந்திருக்க வேண்டுமே அதில் ஒன்றுதான் இஸ்லாம் வாழால் பரவியது என்ற கருத்து போர்க்கலங்களை வைத்துத்தான் பெருமானார் சதல்லா கொலைவர் செல்லும் மனிதர்களை பிடித்தார்கள் நாட்டை பிடித்தார்கள் என்ற கருத்து வலுவாக மாட்டு சமுதாயத்தால் பேசப்படுகிறது ஆனால் உண்மை வரலாறுகளை பாருங்கள் நாயகம் தன்னுடைய வாளால் ஒருவரை கூட வெற்றியராக வரலாறு ஏறத்தாழ இருபத்தி ஏழு பெரிய ஓர்க்கலங்கள் நடந்திருக்கிறது பெருமானார் செல்லா குலைவர் செல்லம் அவர்கள் வெட்டி வீழ்த்தியிருக்கிறார்களா வர்களை எண்ணி பார்க்கவள் பதிலு போர்க்களம்தான் அத்திவாரம் ஆரம்ப போர்க்களம் அந்த போர்க்களத்திலே கூட பெருமானார் நடந்து கொண்ட முறை என்ன அல்லாம ரொம்ப அழகாகத்தினுடைய கருத்துக்களை பதிவு செய்கிறார்கள் மக்கமா நகரத்தில் இருக்கிற எல்லா வியாபாரிகளும் ஒன்று சேர்ந்து ஒரு குழுவாக ஷாம் நாட்டுக்கு அபு சுபியானை அனுப்பி வைக்கிறார்கள் அபூ துபியானும் அவர்களுடைய தலைமையிலே ஒரு நாற்பது பேர்களும் மக்காவில் இருக்கிற பெரிய பெரிய தளவந்தர்களின் பொருளாதாரத்தை எல்லாம் ஒன்று சேர்த்து வியாபாரத்திற்கு செல்கிறார்கள் இவர்களின் வியாபாரத்தை பற்றி அல்லா குரானிலே சொல்லுகிற பொழுது ரஹ்லி தா இவர் கோடை காலத்திலே ஒரு பயணம் செய்வார்கள் குளிர்காலத்திலே ஒரு பயணம் செய்வார்கள் வியாபாரத்திற்கு என்று இரண்டு பயணங்கள் செய்வார்கள் இரண்டு பயணத்திலேயே வாழ்க்கைக்கு ஒரு வருடத்திற்கு தேவையான அத்தனை விஷயங்களையும் சேர்த்துக் கொள்வார்கள் இந்த பயணம் புறப்பட்டுச் செல்லுகிறார்கள் சாம் நாட்டு செல்லுகிற பொழுதே அபூஜையில் சொல்லி அனுப்புவான் இதில் வருகிற பணங்கள் லாபங்கள் முழுக்க முகமதையும் முகமதின் கூட்டத்தார்களையும் அழிப்பதற்காகவே பயன்படுத்த வேண்டும் பெருமானார் செல்லவில்லை இந்த செய்தி பெருமானாருக்கு தெரியாது மக்காவில் ஒரு குடு கிளம்புகிறார்கள் சாமுக்கு வியாபாரத்திற்கு செல்லுகிறார்கள் பெரிய லாபத்தோடு திரும்புகிறார்கள் இந்த லாபம் எதற்காக நாயகத்தையும் நாயகத்தின் தோழர்களையும் அழிப்பதற்காக இந்த செய்தி பெருமான அருக்கு கிடைக்கிறது ஏனென்றால் நாயகத்தை பாதுகாக்கிற பொறுப்பை அப்புடால மீன் எடுத்துக் கொண்டார் ஒவ்வாகிய அசிமுக மீன் என்னார் குரானிலை நாயகத்தை பாதுகாக்கிற பொறுப்பை நான் எடுத்துக் கொண்டேன் அல்லா யாரிடத்திலும் அல்லாஹ் கொடுக்கவில்லை ஒரு பெரிய அதிகாரியை பாதுகாப்பதற்கு காவலர்களுடைய பாதுகாப்பு ஆனால் உலகத்திலே பெருமானாரை மட்டும் வேறு யாரின் கையிலும் ரகுல் கொடுக்கவில்லை நானே பாதுகாவலன் மலக்குகளை கூட ரகுல் நம்பவில்லை தானே அல்லாஹ் அதிமுகமில்லை அல்லாஹுதான் பெருமான இந்த செய்தி போய் கிடைக்கிறது இந்த பொருளாதாரத்தின் மூலமாக உங்களை என்ற செய்தி கிடைக்க பெருமானார் பதினோரு பேர்கள் கொண்ட குழுவை அணிகள் எல்லாவினுடைய அனுப்பி வைக்கிறார்கள் ஒரு தீரை அனுப்பி வைக்கிறார்கள் எதற்காக அவர்கள் வருகிற பொழுது பதினாமின் வழியாகத்தான் வரணும் அவர்களுடைய லாபத்தை பொருளாதாரத்தை நாம் பிடித்து வைக்க வேண்டும் அவர்களுக்கு ஒரு அச்சுறுத்தலை அச்சத்தை ஏற்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்திலே பெருமானார் சல்லல்லா பழிமஸ்வரம் ஒரு குழுவை அனுப்பி வைக்கிறார்கள் ஆனால் அபுசுபியான் உளவுத்துறையிலே மிகவும் கிள்ள எதிரணி தலைவர் அபூசுபியான் உளவுத்துறையிலே மிகப்பெரிய ஆற்றல் படைத்தவர் அதனால் அவர் அறிந்து கொள்ளுகிறார் நம்முடைய பொருளாதாரத்தை பிழிப்பதற்காக முகம்மதின் கூட்டத்தார்கள் வந்திருக்கிறார்கள் என்பதை தெரிந்து கொண்டு கடல் மார்க்கமாக தன்னுடைய பயணத்தை மாற்றுகிறார் அதற்கு முன்பதாக தங்களுடைய நிலையை எடுத்துச் சொல்வதற்காக லம்லம் இவனது வாரி என்று சொல்லுகிற ஒரு மனிதனை நியமனம் பண்ணி செம்நில ஒட்டகைகள் உனக்கு உண்டு என்று சன்மானங்களையும் அள்ளி வணக்கி அனுப்பி வைக்கிறார் வருவதற்கு முன்னால் லம்லம் இவனு செல்லுகிறார் செல்லுகிறார் மக்காவிற்குள்ளே நுழைகிறார் மக்காவிற்குள்ளே நுழைகிற தன்னுடைய ஆடைகளை எல்லாம் இழித்துக் ஈரை பேனாக்கி பேனை பெருமாளாக்கும் கதை இன்றைக்கு மட்டுமல்ல அன்றும் நடந்தது அன்றும் நடந்தது ஆடைகளை எல்லாம் பிழித்து மக்கமா நகரத்திற்குள்ளே சென்று முகமது நம்முடைய பொருளாதாரத்தை எல்லாம் விடுத்துவிட்டார் முகமது நம்முடைய பொருளாதாரத்தை எல்லாம் அழிப்பதற்கு தயாராகிவிட்டார் என்ற வதந்தியான கருத்துக்களை கொந்தளித்து இந்த நேரத்தில் வடிவத்தில் காட்சி தருகிறார் மனித தோற்றத்திலே சில நேரங்களிலே காட்சி சென்ற வரலாறு உண்டு அதில் ஒன்று பெருமான கொலை செய்வதற்காக படைகள் முகமதி இருக்கிற கொச்சப்பேர்தான் இருக்கிறார்கள் அவர்களை எல்லாம் இப்பொழுதையே அழித்து விட்டால் நம்மை எதிர்ப்பதற்கு அகிலத்தில் ஆள் இருக்காது என்ற அந்த மமதையான கருத்தை வடிவத்திலே இவ்ளீஸ் அபூஜைகளில் உள்ளத்தில் திணிக்கிறார் செய்தே தீர வேண்டும் என்ற மமதையில் நின்று கொண்டிருக்கிறார் இந்த நேரத்திலே தான் ஆர்த்திகா ஒரு கனவு காணுகிறார் ஆர்த்திகா ஒரு கனவு காணுகிறார் என்ன கனவு கனவுல ஆடுகள்க்கப்பட்டுத்தமா போயிட்டு போகிறது பெரும் பெரும் தலைகள் எல்லாம் கூடிய சீக்கிரம் உருளை போகுது என்று முடிவுக்கு வந்துவிடுகிறார்கள் சில விஷயங்களை ரபுல் ஆலமீன் எப்பொழுதுமே நல்லவர்களின் கனவின் மூலமாக காட்டிக் கொடுத்துவிட்டு பழிதீர்க்கிற வழக்கம் ஆலமீனுக்கு இது நடக்கிறது கனவை வெளிப்படுத்தினால் பிரச்சனையாகிவிடும் என்பதற்காக அப்பாசு ரெடியல்லாத இடத்திலே ரகசியமாக சொல்லுகிறார்கள் அப்பாசு ரலியல்லாத இடத்திலே ரகசியமாக சொல்லுகிறார்கள் இப்படி ஒரு கனவு கண்ணு இந்த கனவை யாரிடத்திலாவது நீங்கள் சொன்னால் அது பிரச்சனையாகிவிடும் என்று சொல்ல ஆனாலும் கூட அப்பாசிரலி எல்லாம் பேசுகிற பொழுது தன்னை அறியாமலேயே இந்த விஷயம் கசிகிறது வெளியே வருகிறது அபூஜர்களுக்கு செல்கிறது ஆர்த்திகாவை அழைத்து நீ கனவு கண்டது உண்மையா என்று கேட்கிற பொழுது அரைந்து விடுகிறான் ஒரு பெண் கூட பார்க்காமல் கண்ணத்தில் அறைந்து விடுகிறான் ஆர்த்திகா தைரியத்திற்கே உருவான ஆர்த்திகா ரலியம்மா தயாராக பின்னால் இஸ்லாத்திற்கு வருகிறார்கள் ஆர்த்திகா சொல்லுகிறார்கள் நான் கண்ட கனவு கண்டிப்பாக நடந்தே தீரும் கண்டிப்பாக நடந்தே தீரும் என்று ஏற்றுக்கொள்கிறான் அபூஜையில் மீண்டும் தன்னுடைய தன்னுடைய வலுவான கருத்தை பதிவு வைக்கிறார் அந்த கனவு நடந்துவிட்டால் நமக்கு நிலைகளும் தயாராகிறது பொருளாதாரங்கள் வந்துவிட்டேன் வேண்டாம் என்று தடுக்க முன்வைத்த காலைக்கூடாது என்று பூஜையில் மீண்டும் போருக்காக தயாராகிறார் இதுவரை பெருமானாருக்கு ஒன்றும் தெரிய போருக்கான ஆயுத்தங்கள் எல்லாம் நடக்கிறதே அவர்களிடத்தில் ஒரு பண்பாடு இருந்தது ஏதாவது ஒரு காரியத்துக்கு போறதா இருந்தா சீட்டு போட்டு பார்ப்பாங்க அஞ்சு பேர் ஒண்ணு சேர்ந்தான் ஹக்கீம் என்ற ஐந்து பேர்களும் ஒன்று சேர்ந்து சீட்டு போடுகிறார்கள் போர்க்களத்திற்கு போலாமா வேண்டாமா போலாமா வேண்டாமா மூணு தடவை போட்டான் மூணு தடவையுமே வேண்டாம் தான் வருது மூணு தடவை போட்டு மூன்று முறையும் வேண்டாம் வேண்டாம் என்று வருகிறது ஆனாலும் அபூஜியில் விடுவன பெரும் பெரும் தலைவர்களே கோடைகளாக மாறிவிட்டீர்களா கோடைகளாக மாறிவிட்டீர்களா என்று எச்சரிக்கிறார் உமையாவுக்கு ஒரு பக்கம் பயம் இருக்கிறது ஏனென்றால் பெருமானாரின் மூலமாக அறிவிப்பு வந்துவிட்டது அப்துல் ரஹ்மானி எல்லாத்தரா சொல்லிவிட்டார்கள் இன்னும் சில நாட்களில் நீ கொல்லப்படுவாய் என்ற செய்தியை பெருமானார் சொல்லியிருக்கிறார்கள் அப்படியா நாயகம் சொன்னார்களா தன்னுடைய மனைவியிடத்துல போய் சொல்லுவாங்க அந்த உமையா சொல்லுவான் நாயகம் முகமது நான் சில தினங்களில் கொல்லப்படுவதாக சொன்னாராம் முகம்மது சொன்னால் அது உண்மையாகத்தான் இருக்கும் என்று அடைவி சொல்ல மனைவி கூட பெருமானாரின் மீது எவ்வளவு நம்பிக்கை வைத்திருக்க வேண்டும் அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்து அறிவிப்பு வருகிற பொழுது வந்துவிட்டதோ என்று கலக்கம் இருக்கிறது எல்லா தலைவர்களையும் ஒரு வழியாக அபூஜையில் தயார் செய்து விடுகிறான் மட்டும் உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால் தான் வரவில்லை ஆனாலும் அபூஜையில் விடவில்லை இதற்காக வேண்டி தனக்கு பகரமாக என்பவரை தயார் செய்து அனுப்பிக்கிறார் போர்க்களத்திற்காக அனுப்பிக்கிறார் போர்க்களத்திற்கு எதிரிகள் தயாராகிவிட்டார்கள் மக்காவினுடைய குறைசுகள் தயாராகிவிட்டார்கள் புறப்பட்டு வருகிறார்கள் இதற்கு பிறகுதான் பெருமானார் பிறகு பெருமானாருக்கு செய்தி வருகிறது பதில் என்ற இடத்திற்கு வருகிறார்கள் உங்களை அளிப்பதற்காக வருகிறார்கள் என்ன செய்தி வருகிறது அன்றுக்குரியவர்களே பெருமானார் வம்பு சண்டைக்கு செல்லவில்லை இஸ்லாம் வாழால் பரவியது என்று சொல்லுகிறார்களே இவர்கள் கொஞ்சம் எண்ணி பார்க்க வேண்டும் ஆரம்ப போர்க்களம் பதில் போர்க்களம் பெருமானார் செல்லல்லா மலைவ செல்லமன்னர்கள் ஆரம்பத்திலே வாழ் எடுத்தார்களா வாழ் எடுத்தவர்கள் யார் இடைப்பற்றி ரூகுல் பயானிலே முகமது இஸ்மாகின் ரஹமத்துல்லாஹின் தாலாலே சொல்லுகிற பொழுது இப்படி சொல்லுவார்கள் ஒரு பக்கம் குஃப்பார்கள் தயாராகிவிட்டார்கள் முஸ்லிம்களினுடைய நிலை என்ன லைலா மஜுனூனுடைய வரலாறை சொல்லிக்காட்டுகிறார்கள் மஜனூனுக்கு லைலா அவ்வளவு இருப்போம் லைலாவை எங்க பார்த்தாலும் செவத்தை பார்த்தாலும் லைலா துள்ளி குதித்து ஓடுகிற ஆறுகளை ஆறுகளை பார்த்தாலும் லைலா மான்கூட்டத்தாரை பார்த்தாலும் லைலா கல்லாகி அலைலா திருக்காய் புல்லலனா லைலாய் அவன் புண்ணாம் லைலாவிடர் மசன் என்று பாடிக்கொண்டே தெரிவான் ஆனால் அந்த லைலா அவ்வளவு அழகா நீங்களும் கருப்பு நிறம் கொண்ட இந்த லைலாவின் மீது ஏனடா உனக்கு இவ்வளவு காதல் யோ இவ்வளவு செக்க செவந்தவனாக இருக்கிறாயே இவ்வளவு பேரடை பெட்டகமாக இருக்கிறாயே ஏனடா அந்த பெண்ணை போய் நீ காதலிக்கிறார் என்று சொல்லுகிற பொழுது லைலா சொன்ன வார்த்தை லைலாவை பார்த்து மயக்கத்திலே மஜ்னு சொன்ன வார்த்தை என தெரியுமா யாரெல்லாம் கேட்டார்களோ அவர்களை எல்லாம் பாலைவனத்திற்கு அழைத்துச் சென்றான் பாலைவனத்திலே தண்ணீர் குடிப்பதற்காக ஒரு பானை வைத்திருக்கிறார்கள் எல்லோரும் வந்து தண்ணீரை பருகிச் செல்லுகிறார்கள் இப்பொழுது மஜுனூன் கேட்கிறார் மக்கள் இந்த மக்கள் எல்லாம் பானையை பார்க்க வருகிறார்களா பானத்தை பருக வருகிறார்களா என்று கேட்க சொன்னார்கள் பானையை பார்க்க வரவில்லை பானத்தை பருகத்தான் வருகிறார்கள் நானும் லைலா என்ற மேல் பானையை நான் பார்க்கவில்லை உள்ளிருக்கிற லைலாவினுடைய எண்ணத்தைத்தான் நான் பார்க்கிறேன் எனவே பானையை பார்க்கவில்லை இதை போன்றுதான் பெருமானாரின் தோழர்கள் பெருமானாரின் தோழர்கள் நாயகத்தின் மீது அளவுகிழந்த காதல் கொண்டவர்கள் அவர்கள் பதிலை பார்க்கவில்லை ஏற்படுகிற முழுமையாக புரிந்துளத்திற்கு குதிரையை எடுத்துக்கொண்டு கிளம்பினார் ஒரு பொருளின் மீது சத்தியம் செய்கிறான் என்றால் அந்த பொருள் உயர்வானதாக குதிரைகளுக்கு ஒரு மனிதன் காலை மாலையை கழிப்பதை பற்றி கண்மணி நாயகம் அணிவன் செல்லம் அடகுரைத்திருக்கிறார்கள் ஒரு மனிதன் காலையிலும் மாலையிலும் போர்க்களத்திலே இருப்பது மற்ற நாட்களை விட மிகச் சிறந்தது லகத்துவத்தின் ும் காலையிலும்லையிலும்ர்க்களத்தில் இருப்பது கைரும் தத்துணும் அணைகி சம்சரும் சூரியன் உதயமாகிற தினங்களிலேயே சிறந்த தினம் எந்த தினம் என்றால் போர்க்களத்தின் தினம் தான் என்று சொல்லிருக்கிறார்கள் ஒரு வரலாறு நமக்கு நல்ல செய்தியை கொடுக்கிறது அப்துல்லாஹிமர் அவரார நிகர்வாவுத்தாரா பெருமானார் சல்லு அழிவு செல்லம் என்பவர்கள் போர்க்களத்திற்காக எல்லோரையும் தயார் செய்கிறார்கள் எல்லோரையும் தயார் செய்கிறார்கள் அந்த நேரத்தில் என்ற செய்தியையும் முன்பதாகவே பெருமானார் எல்லோரும் செல்லுகிறார்கள் நம்மிடத்தில் விரைவு வாகனம் இருக்கிறது நாம் இறந்து போய் விடுவோம் இனிமேல் முத்து நபியின் முகத்தை பார்க்க முடியாது மசிது நவமியில் நாயகத்திற்கு பின்னால் நம்மால் தொடுத முடியாது என்று நாயகத்தின் மீது கொண்ட காதல் நாயகத்தின் மீது கொண்ட இயக்கத்தால் நாம் நாளை காலை பெருமானாரோடு தொடுது ஜுமாவையும் பெருமான செல்லும் செல்ல தோடு பொழுது முடிவு பிறகு அந்த கூட்டத்தை வாகனத்தை கொண்டு அடைந்து விடலாம் என்று எண்ணிக்கொண்டு தங்கிவிடுகிறார்கள் திரும்பி பார்க்கிறார்கள் போருக்கு செல்லவில்லையா என்கிற பொழுது சென்று விடலாம் என்று இருக்கிறேன் நாயகமே என்று சொல்ல பெருமானார் சொன்னார்கள் என்னோடு நீ மசீதும் நமவியிலே என்னோடு நீதை விட நீ போர்க்களத்திற்கு செல்வதுதான் சிறப்பு என்ற அகில் நபில் சிறப்பை இதைவிட என் ஆத்திகளை கொண்டு வர்ணிக்க முடியும் அன்புக்குரியவர்களை போர்க்களத்திலே ஒரு மனிதன் செய்கிற அமல்களின் சிறப்பு ஒரு மனிதன் போர்க்களத்தில் ஆயிரம் ஆயத்துக்களை ஓதினான் அவன் நாளை மறுமையிலே சித்திக்குகளோடு எழுப்பப்படுவார் ஷகீதுகளோடு எழுப்பப்படுவார் என்று பெருமானார் சென்று ஒரே ஒரு நாள் நோன்பு வைத்தார் நரகம் அவரை விட்டு எழுபது ஆண்டுகள் தூரமாகிறது என்று மனிதன் போருக்கு செல்லாமல் போருக்காக ஒரு ரூபாய் கொடுத்தால் எழுநூறு மடங்கு சிறப்பை பெற்றது அந்த ஒரு ரூபாய் ஒரு மனிதன் போருக்கு தானும் சென்று ஒரு ரூபாய் தர்மம் செய்வானேயானால் கொடுத்தம்டகு நன்மையை வழங்குவதாக சென்று சகிதாக அழைத்துச் செல்லலாம் என்றார்கள் இது மட்டுமல்ல சொல்லுகிறார்கள் இந்த போராளிகளுக்காக தயாரித்து வைத்திருக்கிறேன் போராளிகளுக்காக போர் வீரர்களுக்காக ரபுடாலமி நூறு அந்தஸ்தை மறுமையிலே வைத்திருக்கிறார் நூறு அந்தஸ்துகளை அல்லாக வைத்திருக்கிறார் ஒரு அந்தத்திற்கும் இன்னொரு அந்தத்திற்கும் இடையில் இருக்கிற தூரம் எவ்வளவு தெரியுமா வானத்திற்கும் ார்ன்னித்துவிடு <Sessizia> என்று அரசியில்லாவுடையிலே பாதுகாத்த கண்கள் எல்லோரும் மற்றவர்களை பாதுகாக்க வேண்டும் என்று இரவு நேரத்திலே விழித்த அந்த கண்கள் இறைவனுக்கு பிடித்தமான கண்கள் இந்த கண்களை நரக நெருப்பிலே போடுவதில்லை அதோடு இன்னமும் பேசுகிறார்கள் அம்பு எறுகிறாரோ ஒரு கணத்திற்கு சென்று ஒரே ஒரு அம்பை தான் இறைவனுக்காக எருகிறாரோ காணல நாளை மறுமை நாளையிலே அந்த அம்பே அவருக்கு பிரகாசமாக மாறி வழிகாட்டும் என்று வல்லுநவி சல்லல்லா வலிவசெல்லம் அன்னவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் இன்னொரு ஹரிசிலே இன்னும் பெருமானார் சல்லா வலிவசெல்லம் பேசுகிறார்கள் குந்து மையத்தின் எல்லா மையத்துகளுக்கும் அவருடைய அமல் முடிந்து போய்விடும் நாம் போத்தா போனா இதோடு நம்ம அமல் முடிந்து போய்விடும் மற்றவர்கள் வேண்டுமானால் அமலை கொண்டு வந்து நமக்கு கொடுத்து கொண்டிருக்கலாம் சவாபாக அனுப்பிக் கொண்டிருக்கலாம் ஆனால் நாம் செய்த அமல்விடும் அணிந்து சென்றவர்கள் அமல்கள் அறுவடை செய்ய செய்யே இருக்கும் சேர்ந்து கொண்டே இருக்கக்கூடிய ஒரு நபர் உலகத்தில் இருக்கிறார் என்றால் போராளிகள் என்றுமான் நபிகள் கோமான் சதல்ல செல்லும் அன்னவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் இதைவிட வேளாக பெருமானார் போராளிகளுடைய இருக்கிறதே போராளியின் கிளப்பிக் கொண்டு செல்லுகிற பொழுது அவர்களின் மேலே அந்த புழுதி எங்கே பட்டிருக்கிறதோ அந்த இடத்தை நரகம் போடாது என்றார்கள் நபிகள் நரகம் அழிவு செல்லும் அதனால் தான் அப்துல்லா அலி எந்த போருக்கு சென்றாலும் நடந்து செல்வார்களா குதிரையை கையிலே பிடித்து கொண்டு ஒட்டகத்தை கையிலே பிடித்து அவர்கள் சொல்லுவார்கள் என்பதற்காக செல்கிறேன் அவர்கள் சொருக்கத்திற்கு செல்லுவார்கள் என்று சொன்னார்கள் அதனால் என் மேலையிலே புழுதி போரா அன்புக்குரியவர்களை எண்ணி பார்க்க வேண்டும் இதற்கெல்லாம் மேலாக பெருமானார் சென்று அவர்களை நீங்கள் ஓத்தாடுவர்கள் என்று சொன்னார்கள் அவர்கள் உயிரோடு இருக்கிறார்கள் அவர்களுக்கு நான் உணவளிச் சொல்லுரிமையின் சமையல் அவர்கள் நோக்காக இல்லை அவர்கள் உயிரோடு இருக்கிறார்கள் மண்ணுக்கு கீழே அவர்கள் உணவளிக்கப்படுகிறார்கள் என்றார்களே பெருமான் கவையில் செல்லும் இவ்வளவு சிறப்பையும் கேட்டிருக்கிறேன் அந்த சகாபாக்கில் துடித்துக் கொண்டிருக்கிறார்கள் பெருமானாரின் உத்தரவு கிடைக்காதா என்று எண்ணி இயங்கிக் கொண்டிருக்கிறார்கள் அன்புக்குரியவர்களை எண்ணி பார்க்க இந்த நிலையைத்தான் அழகாக சொன்னார்கள் அழகாக சொன்னார்கள் இஸ்மாமியல் அம்மத்துள்ளாதித்தாரா எப்படி மஜுனும் லைலாவின் மீது காதல் கொண்டிருக்கிறாரோ இதை போன்று நாயகத்தினுடைய வாக்கின் மீது காதல் கொண்டிருக்கிறார்கள் காதல் கொண்டிருக்கிறார்கள் இந்த நிலையை எடுத்து அபு ஹாஷிமா அழகாக சொல்லுகிறார் தமிழ் கவிஞர் அற்புதமாக சொல்லு திறக்கும் சாவிக்கு தெரியும் தெரியும் அவர்களுக்கு தெரியும் மக்களின் மனதை சகாபாக்களின் மனதை எப்படி திறக்க வேண்டும் என்று பார்க்கிறார்கள் நடத்துகிறார்கள் மக்களின் மனதில் என்ன இருக்கிறது சகாபாக்களின் உள்ளத்தில் தெரிந்து கொள்ளலாமே என்று தங்களுடைய எண்ணத்தை பெருமானார் வெளியிடுகிறார்கள் எல்லா சகாக்களும் அமர்ந்திருக்கிற பொழுது பெருமானார் எல்லாம் வந்து பதில் இருந்த இடத்திலே தங்கிவிட்டார்கள் நாம் என்ன செய்யலாம் என்று பெருமானார் எல்லாம் துடித்து போகிறார்கள் நாயினே எதற்கு ஆலோசனை சொல்லுங்கள் கிளம்பலாம் மீண்டும் பெருமானார் கேட்கிறார்கள் மீண்டும் அபுபுக்கடியா கேடுகிறார்கள் பெருமானார் சல்லல்லா அணிவர் செல்வம் மீண்டும் கேட்கிறார்கள் அபுபுக்கர் எடுகிறார்கள் அடுத்து பெருமானார் தெளிவாகவே சொல்லுகிறார்கள் நான் தங்கியிருக்கிற பகுதி அன்சாரிகளை சார்ந்த பகுதி யாருக்காவது வெறுப்பு இருக்கிறதா யாராவது வேண்டாம் என்று சொல்கிறீர்களா அல்லது போருக்கு செல்லலாமா மதினாமாசிகளின் உத்தரவை நான் எதிர்பார்க்கிறேன் என்றார்கள் வல்ல நதில்லா அனைவர் செல்வம் உடனே மதினாவினுடைய ரெண்டு தலைவர்கள் ஹவுஸ் கூட்டத்தினுடைய தலைவர் சாதிவனும் ரெடியல்லா கூட்டத்தினுடைய தலைவர் ஸ்டாலி உபாதாரமையெல்லாம் இரண்டு பேர்களும் எழுகிறார்கள் சிங்கமாக எழுகிறார்கள் சிறுத்தையாக எழுகிறார்கள் எழுந்து பெருமானாரிடத்திலே சொன்ன வார்த்தை என்ன நீங்கள் கேட்டுவிட்டீர்கள் என்ன நாயகமே கேட்டுவிட்டீர்கள் நீங்கள் சொன்னால் நாங்கள் கடலிலே குதிக்க தயார் நீங்கள் சொன்னால் நாங்கள் மலையில் இருந்து விழுந்து எங்களின் உயிர்களை விட தயார் நீங்கள் ஒரு கூடாரத்தில் இருங்கள் நாயகமே பெருமானாரை பார்த்துக் வார்த்தை நீங்கள் ஒரு கூடாரத்தில் இருங்கள் நாயகமே நாங்கள் கூடாரம் அமைத்து தருகிறோம் உத்தரவு மட்டும் கொடுங்கள் நாயகமே உத்தரவும் மட்டும் கொடுங்கள் எங்கள் உதரத்தில் ஒரு சொட்டு ரத்தம் இருக்கிறவரை ஒரு சொட்டு ரத்தம் இருக்கிறவரை உங்களை காக்கிற பொறுப்பை நாங்கள் எடுத்துக் நாயகமே என்று பூமான விஜய்குமார் சொல்லப்பாக அறிவு செல்ல அவர்களிடத்திலே ஆலோசனை கொடுக்கிறார்கள் பெருமானார் இந்த ஆலோசனைக்காகத்தான் காத்திருக்கிறார்கள் இந்த ஆலோசனைக்காகத்தான் காத்திருக்கிறார்கள் பெருமானார் செல்ல லாபம் அனைவரும் செல்லும் இந்த ஆலோசனை அவர்களுக்கு மிகுந்த சந்தோஷத்தை வழங்கியது பெருமானார் போருக்கான தயாரிப்புகளை செய்கிறார்கள் யாரெல்லாம் ஒட்டகைகளை வைத்திருக்கிறீர்களோ கொண்டு வாருங்கள் போருக்கான தயாரிப்புகளை எல்லாம் தயார் செய்கிறார்கள் பெருமானார் அடுத்தும் பேசிக் காட்டுகிறார் இந்த பெருமானார் அலைவர் செல்லம் என்பவர்கள் தயாரிக்கிற பொழுது போருக்கான ஆயுதங்களை தயாரிப்புகளை தயாரிக்கிற பொழுது மலர்கள் இருக்கிறதே மலர்கள் அதனுடைய வாசனைகள் வேலை தாண்டி வருமில்லையா மலர்களினுடைய மலர்களுக்கு தடுப்பு போடலாம் வேலி போடலாம் செடிகளுக்கு வேலி போடலாம் ஆனால் அதன் மனத்துக்கு வேலி உண்டா மலரின் மனத்திற்கு வேலி உண்டா இதைத்தான் அபு ஹாசிமா கேட்கிறார் பெருமானார் சதல்லா அழிவு செல்லும் அவர்களிடத்திலே மூத்த மலர்கள் அவர்களும் சில நேரத்திலே வேலி தாண்ட வேண்டிய சூழ்நிலை வந்துவிடுகிறது பெருமானார் வேலி அமைக்கிறார்கள் என்ன வேலி பாதுகானவர்களை தவிர வேறு யாரும் போர்க்களத்திற்கு வரக்கூடாது என்று வேலி அமைக்கிறார்கள் ஒரு வீட்டிலே ரெண்டு ஆண்கள் இருந்தால் ஒரு ஆண் வீட்டை பாதுகாக்க வேண்டும் இன்னொரு ஆண்தான் போருக்கு வர வேண்டும் என்று பெருமானார் வேலி அமைக்கிறார்கள் ஆனால் வேலை தாண்டி வருகிற போல சில சகாபாக்கள் பெருமான வந்து நிற்கிறார்கள் நாயகமே நாங்களும் போருக்கு வந்துதான் பதினாறு வயதை தொட்ட சகோதரர் பெருமானார் நீ வர வேண்டாம் என்கிறார்கள் ஆனால் பெருமானார் சதுலாபு அலுவச் சிலத்திற்கு பின்னால் சுற்றி சுத்தி வருகிறார் நாயகத்தினுடைய ஆடையை பிடிக்கிறார் நாயகத்தினுடைய அமாமாவை பிடிக்கிறார் நாயகத்தினுடைய தளப்பாண்டியை பிடிக்கிறார் பிடித்த நாயகமே நான் போர்க்கிளத்திற்கு வர வேண்டும் நாயகமே இது எனக்கு சுக இல்லை நாயகமே எனக்கு சொருக்க நாயகமே நான் போருக்கு வர வேண்டும் வந்து கனிமப் பொருளோடு வீட்டுக்கு திரும்ப வேண்டும் என்று நான் நினைக்கவில்லை நாயகமே நான் போருக்கு வர வேண்டும் பல பேர்களை கொண்டொழிக்க வேண்டும் இஸ்லாத்தினுடைய எதிரிகளை உங்களுக்கு யார் எதிரிகளோ அவர்களை எல்லாம் ஒற்றி விறுத்த வேண்டும் நானும் சகிதாக வேண்டும் நாயகனே நான் சகித்தாக வேண்டும் நாயவேன் இதற்காகத்தான் நான் வருகிறேன் என்று சொல்கிறேன் நிறைய எனக்கு குருளோ பணமோ கிடைக்க வேண்டும் என்பதற்காக நான் சொல்லவில்லை நாயகமே என்று பூமான் நபிகள் போமான் செல்லம் பாபரிசலம் இடத்தில் அடுது சொல்ல பெருமானார் செல்லம்பா பரிவசலம் அவர்களையும் போர்க்கிடத்திலே இணைத்துக் கொள்ளுகிறார்கள் ஒரு பெண்மணி ஒரு பெண்மணி ரெண்டு பிள்ளைகளை அழைத்து வருகிறார்கள் ரெண்டு பிள்ளைகளை அழைத்து வருகிறார்கள் வேலி தாண்டி வருகிறார்கள் பதினஞ்சு பதினாறு வயசுக்கு மேல வாலிலானவர்கள் தான் வர வேண்டும் ஆனால் அந்த தாயார் கொண்டு வந்து நாயகத்திற்கு முன்னால் நிறுத்துகிறார்கள் ஒரு பையனுக்கு வயது ஒன்பது மையனுக்கு வயது பதினொன்னு ஒன்பது வயது ஒன்று பதினோரு வயது ஒன்று பெருமானாரே நீங்கள் என் பிள்ளையை போருக்கு அழைத்துச் செல்லுங்கள் நாயகமே என்று சொல்ல நாயகம் பொழுது ஒன்பது வயது சிறுவன் பெருமானு சொன்ன வார்த்தை என்ன நாயகமே எங்களுக்கு சண்டை வைத்து பாருங்கள் நாங்கள் எப்படி போராடுகிறோம் என்று பாருங்கள் பிறகு நீங்கள் முடிவு செய்யுங்கள் என்று சொல்ல பெருமானார் செல்லலா முடியும் அப்படியே தம்பி அவ்வளவு தேர்ச்சியானவர்களா அவ்வளவு தூர்க்கமாக நீங்கள் போர்சிங்கள் பார்க்கலாம் ரெண்டு பேரும் சண்டை ஓடுங்கள் பார்க்கலாம் என்று சொல்ல தம்பி அண்ணனுடைய காதிலே சென்று காதும் காதுமாக வைத்து அண்ணனை பார்த்து சொல்கிறார்கள் ஒரே ஒரு நாள் நீதான் என்னை ஜெயிப்பாய் கண்டிப்பாக தெரியும் ஆனால் இன்றைக்கு ஒரே ஒரு நாள் நான் உன்னுடைய நெஞ்சுக்கு மேலே ஏன் அமர வேண்டும் இந்த வாய்ப்பை மட்டும் நீ ஒரு நாள் வணங்கிவிட்டார் ஒரே ஒரு நாள் வழங்கிவிட்டால் காலம் கொடுக்க உனக்கு நான் அடிமையாக இருக்கிறேன் நீ என்ன சொல்கிறாயோ அதை கேட்கிறேன் என்று சொல்ல அண்ணனும் தயாராகிறார் இரண்டு பேர்களும் சண்டை அண்ணன் கீழே விடுகிறார் தம்பி மேலே ஏறி அமருகிறார் பெருமாளா சிந்தல்லா ஒரு சந்தோஷப்பட்டு தம்பிக்கு அனுமதி கொடுக்கிற பொழுது அண்ணனுக்கு கொடுக்காமலா இருக்க முடியும் கொடுக்காமலா இருக்க முடியும் இரண்டு பேர்களுக்கும் பெருமானார் அனுமதி கொடுத்தி தன்னுடைய போர்வாலை பெருமானார் செல்லப்பட்டவர்கள் இரண்டு பேர்களிடத்தில் இரண்டு பேர்களிடத்தில் பெருமானாரின் போல்வால் இரண்டு பேர்களின் கையில் சந்தோஷத்தோடு வீர வேஷத்தோடு செல்லுகிற பொழுது அந்த தாயார் என்னுடைய அனுப்பி வைக்கிறேன் பிள்ளைகளை அனுப்பி வைக்கிறேன் நிலை ஒன்று வந்தார் என் பிள்ளைகளின் மூலமாக நாயகம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று உண்மைத்தால கேட்டுகிறார்கள் நடந்தது என்ன நடக்கிற பொழுது ரெண்டு பிள்ளைகள் ரெண்டு பிள்ளைகள் பெருமாட்டுவா பெரும் தலைகளை மூலமாக பயன்படுத்தல நம்முறுவதை அழிக்க அல்லா ஒரு கொசுவத்தான் பயன்படுத்தினார் சிறோனை அல்லா அழிப்பதற்கு ஆரைத்தான் பயன்படுத்தினார் நைன்நதிகள் என் ஆட்சிக்கு கீழ் ஓடுகிறது என்றால் நைன்நதி கீழ் அலோடினார் நடைமுறை பெருமானார் அபூஜைகளினுடைய அந்த கொட்டத்தை அடக்குவதற்கு அல்லா பயன்படுத்திய ரெண்டு பட்சிகள் ஓடுகிறார்கள் ஒருவர் ஒட்டகத்தின் காலை வெட்டுகிறார் இன்னொருவர் அபூஜைகளினுடைய தோலை வெட்டுகிறார் ஒட்டகத்தின் கால் வெட்டப்படுகிறது அபூஜைகளும் வெட்டப்படுகிறார் கீழே சரிந்து விடுகிறார் என்றுதான் வரலாறு எளிதாண்டி அந்த சிறுவர்கள் எப்படி பெருமானார் வடிவத்தில் அரணாக நின்றார்கள் இன்னொரு பக்கம் பார்க்கிறோம் தந்தை இரண்டு பேரில் ஒருவர் தான் தோருக்கு போக வேண்டும் என்று பெருமானார் சொல்லுகிற பொழுது சொல்லுகிறார் சாதே நான் செல்லுகிறேன் நான் பாப்பா நீ வாழ வேண்டிய பையன் அதனால நீ இரு நான் செல்லுகிறேன் உடனே சாதனடி எல்லாம் சொன்னார்கள் வேண்டாம் இது சொர்க்க பிரச்சனை இது நம்முடைய சொத்து பிரச்சனை அல்ல சுக பிரச்சனை அல்ல அதனால சீட்டு போட்டு பார்க்கலாம் ரெண்டு பேரத்துல யார் பேர் வருதோ போகலாம் எங்க சீட்டு போடுகிறார்கள் சாதனடி அல்லாது என்னுடைய பெயர் வருகிறது சாதிரடி அல்லா தரா பொறுக்கு கிளம்புகிறார்கள் அவர்களும் சகிதாக்கப்பட்டார்கள் என்பது வரலாறு அன்புக்குரியவர்களை எண்ணி பார்க்க வேண்டும் கோமான் நபிகள் கோமான் செல்வ அழிவு செல்லம் அவர்களுடைய அந்த கட்டுப்பாட்டையும் மீறி ஒரு சிலவில் ஆவல் கொண்டு பொருட்கிழகத்திற்கு வருகிறார்கள் பெருமானார் வந்தவர்கள் உயிரை கொடுக்க தயாராகிறார்கள் சகாவாக்கள் எல்லாம் தயார் நிலைக்காகிவிட்டார்கள் எதிரிகளுடைய அணியும் தயாராக இருக்கிறது இந்த நிலையை பற்றி விளக்குகிற பொழுது அழியும் கர்மமா விளக்குகிறார்கள் எதிரியினுடைய பலம் எவ்வளவு இருக்கிறது என்பதை தெரிந்து கொள்ள பெருமானார் அசைப்படுகிறார்கள் எதிரியின் பலம் எவ்வளவு இருக்கிறது என்பதை தெரிந்து கொள்ள பெருமானார் அசைப்படுகிறார்கள் இதை ஒரு கவிஞன் அழகாக சொல்லிக்காட்டுவான் பட்டம் எவ்வளவுதான் உயரமாக பறந்தாலும் பட்டம் எவ்வளவுதான் உயரமாக பறந்தாலும் அது பறவையாக முடியாது பட்டம் பறவையாக முடியாது இதை போன்றுதான் எத்தனையோ சாதுய அறிவு படைத்தவர்கள் சாதனையாளர்கள் இருக்கிறார்கள் ஆனால் அவர்களின் சாதனை எல்லாம் அண்ணன் பெருமானாரினுடைய சாதுய ஒன்று உழவு பார்ப்பதற்காக மூன்று வீர்களை அனுப்பி வைக்கிறார்கள் அறிவெளி எல்லா சொல்கிறார்கள் என்னையும் அனுப்பி வைக்கிறார்கள் சாதனையெல்லாம் அனுப்பி வைக்கிறார்கள் சுபையில் உள்ள அவாம் நிலையில் தாராமை மூன்று வேர்களையும் பெருமானார் அழிவு செல்ல வேண்டவர்கள் உழவு பார்ப்பதற்காக அனுப்பி வைக்கிறார்கள் பதில் என்ற இடத்திலே இவர்கள் சுட்டி பார்க்கிறார்கள் ஒரு மனிதனை பிடித்துக் கொள்ளுகிறார்கள் நீண்ட வரலாறு ஒரு மனிதனை பிடித்து வருகிறார்கள் நைய புடைக்கிறார்கள் கேட்டு பார்க்கிறார்கள் எங்களுக்கு எத்தனை பேர் வந்திருக்கிறார்கள் என்ன எதுக்குமே தெரியவில்லை கடைசியில் கோமான் செல்லம் லாபம் அடிவு செல்லம் அவர்களிடத்திலே கொண்டு வந்து நிறுத்துகிறார்கள் அவர்களிடத்திலே கொண்டு வந்து நிறுத்துகிறார்கள் நிறுத்துகிற பொழுது பெருமானார் கேட்ட ஒரே வார்த்தை இதுதான் தம்பி அந்த பையனிடத்திலே கூட அந்த மனிதனிடத்திலே கூட பெருமானார் அறக்கத்தனமாக நடந்து கொள்ளவில்லை ஒரு நீங்கள் எத்தனை ஒட்டகை அறுக்கிறீர்கள் என்று கேட்கிற பொழுது பத்து ஒட்டகை என்று சொல்லிவிட பெருமானார் சதல்லா போலீவசலம் அறிதலியெல்லாம் போய் பார்த்துச் சொன்னார்கள் ஆயிரம் பேர்கள் வந்திருக்கிறார்கள் ஒரு ஒட்டகையை நூறு பேர் சாப்பிடலாம் பெருமானார் சதல்லா போலீவசலம் அழகாக தன்னுடைய தீர்ப்பு சாதுடன் ஆயிரம் பேர்கள் என்பதை தெரிந்து கொண்ட தயாரிக்கும் இடையே வந்து இடங்களை பிடிக்கிற செய்து கொண்டிருக்கிறார்கள் இதை பற்றி சொல்லுகிற பொழுது அழகாக சொல்லி சொல்லுகிறார்கள் ஒரே கடல் ஒரே கடல் ஒருத்தாகிறது தெரிய போகிறது கரையப் போகிறார்கள் இந்த ஒரு ல உமையா திங்கே கரைந்து வந்து போய் விடுவான் சைபா திங்கே போய் விடுவான் இவன் திங்கே போய் விடுவான் வெற்றி வலி திங்கே வந்து போய் விடுவான் என்று வர்சியாக பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குப்பாவில் எங்கு எங்கு இறப்பார்கள் என்ற செய்திக்கൂടെ பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கோடு போட்டு காட்டி விடுவார்கள் உமையா எங்கு இறப்பான் என்ற செய்திக்கே பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிற பொழுது விலால் ரஹ்மத்துல்லாஹி தஆலா பக்குவமாக அறிgetElementById இருக்கிற புதரை பயன்படுத்திக் கொள்கிறார்கள்එதலால் விலால் ரஹ்மத்துல்லாஹி உடைய விலால் ரஹ்மத்துல்லாஹி உடைய ய உமையா இருந்து விழா எல்லாகவே கடுமையாக கொடுமைப்படுத்தியவன் கடுமையாக கொடுமைப்படுத்தியவன் வெயிலே எண்ணெய்களை தேய்த்து கொடுமைப்படுத்தியவன் பாலைவன மணலிலே இழுத்துச் உமையா அந்த உமையாவை நான் தான் படிதிருக்க வேண்டும் என்று விழாதலியல்லாவத்தாளா எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் போர்க்களம் நடக்கிற பொழுது விழாநலியல்லாக தான் உமையாவை கொண்டுழித்தார்கள் என்பது வரலாறு அன்புக்குரியவர்களை எண்ணி பார்க்க வேண்டும் பெருமானார் செல்ல அறிவு செல்ல வந்தவர்கள் எல்லாம் போட்டு காட்டி விடுகிறார்கள் அதற்கு பிறகு போர்க்களத்திற்கு முன்பதாகவே ஒரு மல்யுத்தம் நடத்தப்படுகிறது போர்க்களத்திற்கு முன்பதாகவே மல்யுத்தம் நடத்தப்படுகிறது இங்குதான் யார் உட்பாக கரையப் போகிறார்கள் யார் உத்தாக விளரப் போகிறார்கள் என்ற செய்தி தெரியப்போகிறது உப்பார்கள் கர்ஜிக்கிறார்கள் போர் செய்வதற்கு யார் தயார் மூன்று பேர்கள் மூன்று சிங்கங்கள் மூன்று பேர்களோடு யாராவது போர் செய்ய தயாராக இருந்தால் இந்த போரிலே நீங்கள் வெற்றிவிட்டால் பிறகு போர்க்களத்தை நடத்தலாம் மல்யுத்தத்திற்கான ஆயுத்தம் அன்சாரி தோழர்களுடைய வரலாறுகளை ஒவ்வொரு முஸ்லிமும் படித்தே தீரவர் முன்ன தன் உயிரை கொடுக்க தயாரானவர்கள் தான் அன்சாரிகள் தன் மனைவியை கொடுக்க தயாரான அன்சாரிகள் இன்றைக்கு தன் உயிரை கொடுக்க தயாராகிவிட்டார்கள் சின்ன சின்ன வாலிபர்கள் மூன்று இளம் சிங்கங்கள் களத்திலே பாய்கிறார்கள் நாங்கள் வர்றோம் உங்களை அழிப்பதற்கு பெரியாய்ப்புகள் தேவையில்லை நாங்கள் வருகிறோம் எங்களை எங்கள் ரத்தம் பூமியிலே உதிரட்டும் அதற்கு பிறகு நீங்கள் செல்லுங்கள் குப்பார்கள் சொன்ன வார்த்தை நாங்கள் கோடைகளை குறைசிகள் குறைசிகளோடுதான் மோதுவோம் குளப்பெரும் அவ்வளவு குளப்பெருமிகள் குறைசிகளோடுதான் மோதுவோம் எங்கள் குறைசு குளத்தை சார்ந்தவர்கள் வரட்டும் மக்காவை சார்ந்தவர்கள் வரட்டும் பெருமானால் செல்ல வடிவ செல்ல முன்னவர்கள் அழைப்பு கொடுக்கிறார்கள் ஐநா அலி எங்கே அலி அலி களம் இறங்கிவிட்டால் அலி போர்க்களம் விவாதக்களம் எந்த களத்தில் அழி கால் வைத்தாலும் புறமுதுகு என்பது அழியின் வரலாற்றிலேயே கிடையாது ஆயிரம் வீரர்களுக்கு சமமான அம்முட முத்தை கூட ரெண்டு துண்டாக போட்டவர்கள் அழி முன் கரம அழி களத்தில் இறங்குகிறார்கள் அசலுல்லா பெருமானார் பேர் வைத்த சிங்கம் அப்பலாஹிமின் சிங்கம் இவர்கள் கட்சிக்க ஆரம்பித்தால் எதிரலியில் தொடைநடைங்கிவிடும் களம்ிறங்குகிறார்கள் மூன்றாவது மல்யுத்தத்திற்காக மூன்று பேர்கள் களமிறங்குகிறார்கள் கலந்து கொண்டவர்கள் மூன்று பேர் இருக்கிற வாழ் ரெண்டு ரெண்டும் பழைய வாழ்கள் ஆனால் படமிழக்கிற மக்கள் மூன்று பேர் இடத்தில் இருக்கிறது மெல்யுத்தம் தயாராகிறது உச்ச கட்டத்தை அடைகிறது ஒரு கஞ்சி விட்டும் நேரத்திலே அதினடி எல்லா உத்தாளா கொண்டு புவிக்கிறார்கள் சைபாவை கொண்டு புவிக்கிறார்கள் உபைதாவினுடைய களத்திலே வால் இல்லாத காரணத்தினால் வழி காலை விட்டு விடுகிறார் உடனே வேகமாக பாய்ந்த அதிவடி அல்லா உத்தாளா நணவர்கள் வலியையும் சாய்த்துவிட்டு உபைதாவை தன்னுடைய தோழியை போட்டுக் கொண்டு வருகிறார்கள் அவர்களின் சன்னிதானம் கொண்டு வரப்படுகிறது பெருமானார் என்று ஒரு பட்டியல் போட்டால் ஒரு சில சகாபாக்களை தான் பார்க்க முடியும் பெருமானாரினுடைய மடியிலே படுத்து சகாபாக்கள் இரண்டு பேர்கள் ஒன்று உபைதா இன்னொன்று அப்துல்லாஹி அளியல்லாந்தா அபு உபேதா பெருமானார் கேட்கிறார்கள் உனக்கு சுகம் வேண்டுமா சொம் வேண்டுமா எது வேண்டும் அபூகுமைதா என்று கேட்கிற பொழுது பெருமாள் நான் சேதத்தா கழிவு செலத்தினுடைய முகத்தை பார்த்துக்கொண்டே சொன்ன வார்த்தை அபூக்கு வைதா சொல்லுகிற வார்த்தை உமைதாரியத்தா சொல்லுகிற வார்த்தை நமே நாயகமே எனக்கு சொர்க்கம் தான் வேண்டும் நாயகமே உங்கள் மடியிலேயே நான் மதித்து நேரடியாக சொர்க்கம் செல்ல விரும்புகிறேன் நாயகமே என்று பெருமானாரினுடைய மடியிலேயே கண் மூடுகிறாரில் உமைந்தார் அடியல் பாகுந்தாடா வலிபுத்தத்திலே முதல் வெற்றி மாணவி சொந்தம் பாகு அழிவு செல்லம் அவர்களின் இந்த நேரத்திலே குஃப்பார்களுக்கு ஒரு வகையான தயக்கம் இருந்தாலும் கூட போர்க்களத்திற்கான தயாரிப்பு நடக்கிறது போர்க்களத்திற்கான தயாரிப்பு நடக்கிறது அங்குக்குரியவர்களே இதை பற்றியும் அழகாக சொல்லித் தருகிறார்கள் அல்லாமா அளவில் அழுகிற உடலுக்குள்ளே அறியாத உயிரை பெற்றிருக்கிற அழுகிற உடலுக்குள்ளே அழியாத உயிரை பெற்றிருக்கிற பெருமானார் சல்லல்லா வலிவ செல்வம் நம்முடைய உடலுக்குள்ளெல்லாம் பெருமானார் சல்லாஹு வலிவ செலம் அழியாமல் நீக்கமர இருக்கிறார்களே இந்த நபிகள் பெருமானார் சல்லாஹு வலிவ செல்லம் அவர்கள் அந்த இரவை பற்றி வரலாற்று ஆசிரியர்கள் வடித்துக் கொடுக்கிறார்கள் எல்லா வரலாற்று நூல்களும் இதை சுட்டிக்காட்டும் பெருமான் நபிகள் கோமான் சல்லல்லாஹு அழிவு செல்லம் அப்பாஹி விடத்திலே கையேந்திய முன் சரிதாவில் விழுந்த அழுத வரலாறு உண்டு பெருமானாருக்கு எவ்வளவு ஆற்றலை அபுல் ஆளவில் வழங்கி இருந்தான் தெரியுமா கையேந்தி கேட்டுவிட்டால் பெய்யாத மடையும் பெய்துவிடும் பெய்யாத மழையும் பெய்துவிடும் அந்த ஆற்றில் பெருமானார் அவர்களுக்கு என் தாயார் இஸ்லாத்திற்கு வர வேண்டும் என்று கேட்கிற பொழுது கையேந்தினார்கள் பெருமானார் தாயார் அபு குரேலாவின் தாயார் ஏற்றார்கள் அபுமக்கரின் உடைய பெற்றோர்கள் இஸ்லாத்து ஏற்றார்கள் கரம் உயர்த்தினால் எல்லாம் நடக்கும் அந்த நாயகம் அலைவ செலவரம் விழுந்து விழுந்து சென்றுவிட்டால் கலக்கம் அடைந்து விடுவார் அல்லவா அல்லாஹ் போய்விடுகிறார் விழுந்து இரவு விழுந்தவர்கள் பெருமானார் அழுது கொண்டே இருக்கிறார்கள் அழுது சாதிப்பார்களே உமான் நபிகள் அந்த நாயகம் பதில் போர்க்கிடத்தில் விழுந்து அடுகிறார்கள் அல்லாது இன்றைக்கும் மற்றும் இஸ்லாமியமுதாயத்தை நீ அழித்து விட்டால் எங்களை நீ அழித்து விட்டால் உன்னை சொல்லக்கூடிய அல்லாஹ் என்று சொல்லுகிறேன் காப்பாற்ற வேண்டும் என்று தயார்படுத்துகிறார் ஆயிரம் வழக்குகள் போதாது நாயகத்திற்கு பெருமானாரை சந்தோஷப்படுத்த வேண்டுமே மூவாயிரம் வழக்குகள் போதாது பெருமானாரை சந்தோஷப்படுத்த ஐயாயிரம் வழக்குகள் ஒரு வழக்கு இறங்கினாலே அத்தனைவர்களையும் அளித்து எடுத்து விடுவார் பெருமானாரின் மனதை சந்தோஷப்படுத்த வேண்டும் என்பதற்காக அயோகிரம் வழக்குகளை அல்லாமல் தயார்படுத்துகிறார் பெருமானார் செல்லுல்லா வருவ செலம் சச்சிதாவிலே கிடக்கிறார்கள் பக்கத்தில் இருக்கிற அபூபக்கர் சித்தீக்கரடி எல்லாம் ஆறுதல் சொல்லுகிறார்கள் ஆறுதல் நாயகமே எழுங்கள் நாயகமே எழுங்கள் நாயகமே ஒரு பெருமானார் மக்காவில் இருந்து வருகிற பொழுது அபூபக்கரடி எல்லாம் அழுகிறார்கள் நாயகமே பார்க்கிறார்களே நாயகமே பார்க்கிறார்களே என்கிற பொழுது அபூபக்கருக்கு பெருமானார் ஆறுதல் கொடுக்கிறார்கள் கவலைப்படாதீர்கள் கவலைப்படாதீர்கள் நம்மோடு அல்லா இருக்கிறான் என்று சொன்ன அந்த பெருமானார் இன்றைக்கு அழுகிறார்கள் நாயகமே நாங்கள் முன்னூத்தி பதிமூன்று இருக்கிறோம் நீங்கள் ஏன் கவலைப்படுகிறீர்கள் கவலைப்படுகிறீ எங்களுடைய ரத்தத்தில் எங்களுடைய உதிரத்தில் ஒரு சொட்டு ரத்தம் இருக்கிறவரை கண்டிப்பாக உங்களை காப்போம் நாயகமே இஸ்லாமியை காப்போம் நாயகமே கவலைப்படாதீர்கள் தெரியுமா தன்னுடைய தோழர்கள் பாதிக்கப்படக்கூடாது பெருமானார் வாழ்க்கை முழுக்க வாழ்க்கை முழுக்க தோழர்களையும் நினைத்தே வாழ்ந்து வல்லிவர் அங்கேயும் தன்னுடைய தோழர்களையும் நினைத்தே அழுகிறார்கள் வெற்றிக்கான விசாரா பெருமான அறிக்கை கிடைக்கிறது வேகமாக எழுதிறார்கள் எழுதிறார்கள் பெருமானார் சயுக்தம் உள்ளம் முழுவதும் மனித பின்னால் தலைவராக பொழுது சவாத கொஞ்சம் நின்று கொண்டிருக்கிறார்கள் இங்கேயும் பெருமானார் எவ்வளவு நடந்திருக்கிறார்கள் வரலாறு சொல்கிறது கொஞ்சம் முன்னால் சென்று கொண்டிருக்கிறார் சவாதிகள் தன்னுடைய வாளை திருப்பி பிடித்த பெருமானார் வயிற்றிலேசாக தட்டி சவாத்தே சரியாக நின்று கொள் என்று சொல்ல உடனே சவாதிகள் என்னுடைய வயிற்றிலே நீங்கள் குத்தி வயிற்று வழியை ஏற்படுத்தி விட்டீர்களே எனக்கு தீங்கழித்து விட்டீர்களே நாயகமே என்று சொல்லுகிற பொழுது உடனே பெருமானார் தன்னுடைய ஆடையை மேலே தூக்கி நீயும் எனக்குகரமாக நீே என்று பெருமானதுலுவல்ல உடனே பெருமானார் ஆடையை உயர்த்த உடனே முத்தமிடுகிறார்கள் சவாதன் காத்துக்கொண்டிருந்த நாயகமே உங்கள் மேலையிலே என்னுடைய முதடு வள வேண்டும் என்பதற்காக தானே நாயகமே இத்தனை நாட்கள் பெருமான உனக்கு நரகம் விட்டது என்று சொல்லி பெருமானார் என்றவர்கள் சகாவாக்கள் அதனால் சுற்றி போர்க்கிடத்திலே தன்னுடைய சொந்தமா மார்க்கமா என்று மார்கம் என்றுதான் சொல்லுவார்கள் சொல்ல மாட்டார் பதிமூன்று பேர்களினுடைய நடந்தது நீங்கள் கேட்டு பாருங்கள் பகருத்தீனே ராசி தச்சையிலே கவீரிலே சொல்லுவார்கள் அவர்களிடத்திலே சகாபாக்கள் இடத்திலே உங்களுக்கு சொந்தம் வேண்டுமா நாயகம் வேண்டுமா சொந்தம் வேண்டுமா மார்க்கம் வேண்டுமா என்று கேட்டார் மார்க்கம் என்று சொல்லுவார்கள் எனவே சொந்தம் என்று சொல்ல மாட்டார்கள் ஆனா இன்னைக்கு நம்முடைய நிலைமை எப்படி இருக்கிறது எப்படி இருக்கிறது சொந்தத்திற்காக மார்க்கத்தை விருக்கிற சூழல் நிறைய நடந்து கொண்டிருக்கிறது அன்புக்குரியவர்களை எண்ணி பார்க்க வேண்டும் ஆனால் அங்கே பெருமானார் செல்லாலை படை நடத்துகிற பொழுது சொந்தங்களை எப்படி செய்கிறார்கள் என்பதை எண்ணி பார்க்கிறோம் சொந்தமா மார்க்கமா என்று வருகிற பொழுது அபூ புபைதின் முழுள் ஜவ்ராஹரளி எல்லா வந்தாடா அமீனு வாதியில் உம்மா அமீனு வாதியில் உம்மா அபூ புபைதின் முழு ஜவ்ராஹரளி எல்லா வாளா தன் தகப்பனாரை வெட்டி தலையை எடுத்து கொண்டு வந்து நாயகத்திற்கு இன்னொரு தலையை எடுத்து வருகிறார்கள் உமரடியா உமரடியெல்லாம் போருக்கு வருகிறார்கள் என்று தெரியுது குமரணி அல்லாவினுடைய சொந்தத்தை சேர்ந்த யாருமே பதிலுக்கு வரல ஏன்னா உமர் பார்த்து பார்த்து வெட்டுவாருன்னு தெரியும் அதனால ஒரு ஆள் ஒரே ஒரு ஆள் தான் வந்திருந்தான் அது யாரு ஈஷா மூலம் வீரா பார்த்து தேடி பிடிச்சு அந்த ஆளை வெட்டி கொண்டு வந்து பெருமானாருக்கு முன்னால் கொடுத்து விடுகிறார்கள் அப்துர் ரஹ்மானின் தன்னுடைய நண்பன் என்று போற்றப்படுகிறுகிறார்கள் பெருமானர்களைத்தான் பார்த்தார்கள் நண்பர்களையும் பார்க்கவில்லை ரலியல்லாவும் அவர்களின் மகனும் பேசிக் வரலாறு ஒன்று ஒன்று ஒரு நாள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் அவுபக்கு மகன் அப்துல் ரஹ்மானின் அபுபுக்கு பின்னால் இஸ்லாத்திற்கு வருகிறார்கள் வந்ததற்கு பிறகு சொன்னார்களாம் அப்துல் ரஹ்மான் தந்தையே பதிர்ப்பு பொருட்களிடத்திலே உங்களை நான் பார்த்தேன் கீழே இருந்தீர்கள் நினைத்திருந்தால் போட்டிருக்கலாம் ஆனாலும் நீங்கள் என் தந்தை என்று இறக்கப்பட்டு விட்டுவிட்டேன் உடனே அவா சொன்ன வார்த்தைகள் தெரியுமா நீ தெரியல நீ தெரியலையே தெரிந்திருந்துச்சு உன்னை நான் போட்டிருப்பேன் எனக்கு என் பிள்ளை முக்கியம் அல்ல மா எனக்கு என் பிள்ளை முக்கியம் அல்ல மாணவி முக்கியம் என்று சொல்வார்கள் என்றால் அன்றுக்குரியவர்களே சொர்க்கத்தின் வழித்தடத்தை எப்படி பிடித்திருந்தார்கள் என்பதை எண்ணி பார்த்து கடமைப்பட்டிருக்கிறோம் இவ்வளவு நிகழ்வும் நடந்த காரணத்தினால் தான் தன்னுடைய அன்பளிப்புகளை இறக்கினார் அல்லாகவின் மீது இவர்கள் பாசமாக இருக்கிறார்களா ரசூலின் மீது பாசமாக இருக்கிறார்களா என்று பதிருப்பொருக்களத்திலே ஒரு சோதனை நடத்தினார் இதைத்தான் சொல்லித் தருகிறார்கள் பகருத்தீனே ராஜி பதிருப்பொருட்களத்தில் அல்லா ஒரு சோதனை நடத்தினான் அந்த சோதனையில் சகாபாக்கில் நூறு மார்க்கு நூத்தி அஞ்சு மார்க் வாங்கிட்டாங்க நல்ல மதிப்பெண்கள் பெற்றவர்களுக்கு பரிசு வழங்க வேண்டும் அன்பளிப்பு வழங்குகிற பழக்கம் இருக்கிறது அல்லாஹ் வழங்கிய பரிசுகள் ஏழு இதை குரான் சொல்லி அல்லாஹ் வழங்கிய பரிசுகள் அதில் முதல் பரிசு என்பது எதிரிகள் பார்க்கிற பொழுது எதிரிகளுக்கு அல்லாவுக்கு சின்ன கூட்டத்தை அதிகமாகி காட்டும் சின்ன கூட்டத்தை அதிகமாக்கி காட்டணும் அதுக்கு ஒரு வழி அம்சாரியெல்லாம் செஞ்சாங்க என்னன்னா கூட்ட கம்மியா இருந்தாலும் அம்மா போக்குவர் சொல்லுகிற பழக்கத்தை உருவாக்கி கொடுத்தார்கள் இன்னொன்று வெட்டும் போது அலிரலியெல்லா உத்தாளா பொதுவாகவே தன்னுடைய தொடர்களை பார்த்துச் சொல்வார்களா அதிவலியெல்லாகும் வரலாற்றில் உள்ள செய்தி தானிய வாயில கவிட்டு வாளை கொண்டு வெட்ட வேண்டும் இதுதான் கம்பீரத்தை கொடுக்கும் எதிரிக்கு பயத்தை ஏற்படுத்தும் என்று வாழ கைவிட்டு எப்படி இருக்கும் கம்பீரத்தை கொடுத்தது அதனால் எதிரிகளில் நிரண்டு போனார்கள் எதிரிகளுடைய பார்வையில் அல்லாஹு தாலா சிறிய படையை அதிகமாக்கி காட்டினான் இரண்டாவதாக அண்ணாவாக கொடுத்தான் ஒரு சின்ன தூக்கத்தை அல்லா கொடுத்து ஃப்ரெஷ்ஷா கிட்டா சராக்களை அவங்க எல்லாம் தூங்காம தடுமாறி போயிருந்தார்கள் தூக்கத்தை கெடுத்தான் ரபுல் ஆளுமீன் ஆனால் பெருமானாரினுடைய படைக்கு அழகான தூக்கத்தை கொடுத்து நிம்மதியாக்கினான் அடுத்ததாக ரபுல் ஆளுமீன் செய்த வேலை கொடுத்தான் நல்ல இடத்தை புடிச்சு வச்சிருந்தானுங்க அந்த இடமெல்லாம் பாறைவன பகுதிகளை தங்கியிருந்தார்கள் உரம் பாய்ந்த இடமாக நல்ல இடமாக மாறிவிட்டது பரிசாக கொடுக்கிறான் வரலாறுகளை பார்க்கிறோம் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ஒருவருக்கு மட்டும் எந்த காரணம் தெரியுமா இருந்தார்கள் உங்களுக்கு வழக்குகளின் தலைவர்களை எல்லாம் உள்ளே களத்தில் இறக்கினார் மதிர்களத்தில் ஐந்தாவதாக ரபுல் ஆளுமின் கொடுத்த பரிசு ஆறாவதாக தலை தனியாக வெட்ட போனால் தலை தனியாக கொழுவும் வானத்தா தூங்கியிருப்பாரு ஆனால் வழக்குகள் வெட்டி தண்ணீர்வாங்க இந்த நிலையை நான் கொடுத்தேன் என்று சொன்ன அல்லா கடைசி ஒரு வார்த்தை சொல்றார் வடாக்கின் நல்லாக கத்தளவும் அல்லாகுமே கலஞரை விட்டான் நாயகமே உங்களுக்காக உங்களின் சரிதாவுக்காக வடாக்கின் நவாக அவ்வாறிய களம் இறங்கி அவர்களை வடிவித்தான் என்று குரான் சொல்லுகிறது என்றால் அன்புக்குரியவர்களே என்ற மதில் பொற்களத்தில் பெருமானார் சந்தன் பணிகள் பட்ட கப்பலை எவ்வளவு இருக்கும் என்பதை நாம் எண்ணி பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம் அதிர் பொருட்களும் ஒரு வழியாக உக்கிரமமாக முடிகிறது கடுமையான போராட்டம் இதைப்பற்றி அழகாக எழுதுகிறார்கள் மண்ணுக்கேற்ற மார்க்கம் இஸ்லாம் வளம்புரி ஜான் சொல்லுகிற பொழுது அழகாக சொல்லுவார் குவார்களை அவர்களின் வாழ்வு எப்படி இருந்தது என்றால் செல்லாத காசுகளை சேர்த்து வைத்த உண்டிகளை போன்று மாறிவிட்டது செல்லாத காசுகளை சேர்த்து வைத்த உண்டிகளாக அவர்கள் மாறி போனார்கள் செல்லாத காசியாக என்ன போயிருக்கணும் செல்லாத காசுகளை சேர்த்து வைத்த ஊழிகளாக எழுபது பேர்கள் கொல்லப்பட்டார்கள் எழுபது பேர்கள் சிறைபிடிக்கப்படுகிறார்கள் இதை அழகாக சொல்லிக் காட்டுகிறார் எழுபது பேர்கள் கொல்லப்படுகிறார்கள் கழிப்பிலே ஒரு குளியிலே தள்ளப்படுகிறார்கள் இப்பொழுது குமார் நவிகள் போமார் சந்தது ராமராஜ் அவர்களை பார்த்து கேட்கிறார்கள் இந்த கொல்லப்பட்டவர்களை பார்த்து கேட்கிறார்கள் உங்களுக்கு வாக்களித்தது நடந்து விட்டதா எங்களுக்கு அப்புறோரவில் வாக்களித்ததை நடத்தினால் உங்களுக்கு வாக்களித்தது நடந்ததா பக்கத்தில் உமரடிகள்லாம் கேட்கிறாங்க நாயகமே மூத்தாக்கள்லாம் கேட்பாங்களா நாயகமேன் மூத்தாக்கள் எல்லாம் கேட்பார்களா நாயகமே என்று சொல்ல உங்களை கூட நல்லா கேட்பாங்க அதில் தான் சொல்ல முடியாது உங்களை கூட நன்றாக கேட்பார்கள் ஆனால் என்று ஒரு நூல் எழுதப்பட்டிருக்கிறது அதன் ஆசிரியர் சொல்லுகிறார் சில நேரங்களிலே அல்லாஹ் சகாபாக்களுக்கு மூத்தானதுக்கு பிறகும் கூட பேசுகிற ஆற்றலை வழங்கினார்லாத்தாரா ஹாரிசாரணி எல்லாத்தாளா ாக கிடக்கிறார்கள் ஜனாசா வைக்கப்பட்டிருக்கிறது அந்த ஜனாசாவிலே அவர்கள் பேசுகிறார்கள் ஜனாசா எல்லோரும் கேட்கிறார்கள் அல் நபித் அல் அமீம் அல் கவி என்று பேசிக் கொண்டிருக்கிறார்கள் நான் பேசுகிறார்கள் என்று பார்த்தால் ஜனாசா பேசிக் கொண்டிருக்கிறது பெருமானார் சர்ல வலிமேசத்தினுடைய வளர்ப்பு மகன் இறந்ததற்கு பிறகு பேசினார்கள் ரவி இவன் வரலாறுகளை புரட்டுங்கள் ஜனாதா வாய்ப்பு எடுத்து கிடைக்கிறார் ரவி இவள் ஜனாதாவை பார்க்க வருகை தந்தவர்களை பார்த்து அசலாம் அளிக்கும் எப்படி இருக்கு நம்மள்கிட்ட இப்படி யாராவது அந்த இடத்துல இருக்க மாட்டான் போயிடும் அழிக்கும் வந்தவர்கள் அழைக்கும் சதாம் நீங்கள் ரப்பை எப்படி காணுகிறீர்கள் என்று கேட்க அவர் சொன்னார் ரப்பில் பகவானாக இருந்தான் கோபமாக இருந்தான் அவன் கோபம் என் மீது தணிந்து எதனால் தனிந்தது எங்களுக்கு ஏதாவது உபதேசம் செய்யுங்கள் சொல்லிது வளாற்று நபிரும் என்ற வார்த்தையை சொல்லிக் கொடுத்துவிட்டு அவர்கள் அமைதியானார்கள் என்று வரலாறு சொல்கிறது நேர்மையாக நடனங்கள் சத்திது ஒருவருக்கொருவர் நெருக்கமாக இருந்து கொள்வீர்கள் உறவை குளித்துக் கொள்ளாதீர்கள் சுபச்செய்தி சொல்லிக் கொள்வீர்கள் ஒருவருக்கு ஒருவர் விரோதியாக நீங்கள் வாழ வேண்டாம் என்ற செய்தியை சொன்னார்கள் இறந்ததற்கு பிறகு சொன்னார்கள் என்று வரலாறு சொல்லுகிறது அபூ பக்கரு ஷாஹி ரஹமத்துல்லாஹி தாலாவினுடைய பற்றி சொல்லுகிற பொழுது அவர்களுடைய மர்மஸ்தானத்தை யாரும் பார்த்ததில்லை குடுப்பாட்டுகிற பொழுது கூட அந்த நேரத்தில் கழுவச் செல்லுகிற பொழுது அடிக்கழு யாரையும் தொழவிடவில்லை என்று வரலாறு சொல்லுகிறது அங்குக்குரியவர்களை எண்ணி பார்க்க வேண்டும் இதை போன்று பெருமானார் பேசியதை கேட்டு உமரம் என்ன நாயர்மை அவங்க எல்லாம் கேட்பார்களா எதற்கு நாயகமே இப்படி பேசுகிறீர்கள் என்று கேட்டார்கள் உமாநவிகள் உங்களுக்கு தெரியாது அவர்களுக்கு நன்றாக தெரியும் எழுபது பேர்கள் மடிந்து போனார்கள் எழுபது பேர்கள் சிறைபிடிக்கப்படுகிறார்கள் இவர்களை என்ன செய்யலாம் என்று பெருமா ஒரு நல்ல ஐடியா கொடுக்கிற ஒவ்வொருவரும் அவரவர் சொந்தத்தை வெட்ட வேண்டும் அவரவர் சொந்தத்தை அவரவர் வெட்டவிழிக்கும் நாயகன் அவ்வக்கரடி எல்லா விடத்திலே கேட்கிறார்கள் பெருமானார் செந்தல்லா வலியம் உங்களுடைய ஆலோசனை என்ன என்று கேட்கிற பொழுது அவ்வுக்கரடி எல்லா இறக்க குணம் கொண்ட அவபக்கரடி எல்லா எல்லாம் நம் குடும்பத்தை சார்ந்தவர்கள் நாயகமே அதனால் அவர்களை விட்டு விடலாம் நாயகமே கடைசியில் பெருமானார் செந்தல்லா அழிவு செலவுள்ளவர்கள் அழகாக தீர்ப்பளிக்கிறார்கள் அற்புதமாக தீர்ப்பளிக்கிறார்கள் பெருமானார் சந்தல்லா வலிவசனம் யாரெல்லாம் சிறை பிடிக்கப்பட்டிருக்கிறார்களோ நாலாயிரம் திருகத்தை கொடுத்து வெளியே சென்றுவிடலாம் ாக நாலாயிரம் கொடுக்க வேண்டும் அப்படி இல்லை என்றால் பத்து பேர்களுக்கு கல்வியை கொடுக்க வேண்டும் என்றார்கள் கண்மணி நாயகம் சந்தபுதாக அறிவு செல்வன் அவர்கள் பத்து பேர்களுக்கு கல்வியை நடந்து <runs outoto> குதிச்சிட்டாங்கிட்ட உடனே அரசே தலைவிடத்தில் வந்து நீங்கள் வேலை ஏறி அமருங்கள் என்று சொல்ல அவங்க சொன்னாங்க நாங்க சின்ன பிள்ளை நீங்க பெரியவங்க நீங்கதான உட்காரணம் இல்ல இல்ல அகல வைத்து ரசூலின் குடும்பத்திற்கு இப்படித்தான் கண்ணியம் செலுத்த வேண்டும் என்று பெருமானார் சொல்லியிருக்கிறார்கள் நீங்கள் மேலே ஏறி அமருங்கள் என்று சொல்லி ரெண்டு பேர்த்தை ஏற்றி அமர்த்த அவங்க ரெண்டு பேரும் உங்க கையை கொடுங்க சொல்லி ரெண்டு பேரும் உத்தப்படுகிறார்கள் ஹசன்கள் எல்லாவும் உசைனர்கள் எல்லாவும் ஒத்தப்படுகிறார்கள் எதற்கு உத்தப்படுகிறீர்கள் என்று செய்திகள் எல்லாம் கேட்கிற பொழுது உடனே சொன்னார்களாம் அசனும் உசைனும் அகில அயல்வுக்கு கல்வி உள்ளவர்களுக்கு இப்படித்தான் கண்ணியம் செலுத்த வேண்டும் என்று பெருமானார் சொல்லியிருக்கிறார்கள் அதனால் நான் கண்ணியம் செலுத்துகிறேன் என்று சொல்லிக்காட்டுகிறார்கள் இந்த கல்வியை கல்வியாளராக மாறியது பதிருப்போர்க்கள கைதிகளிடத்திலே தான் படித்தவர்கள் மாறினார்கள் என்று வரலாறு சொல்கிறது அன்று கூறியவர்களே இதே வளம் இப்பொழுது உலக வரலாற்றிலே கைதிகளோடு எப்படி நடக்க வேண்டும் என்ற பாடத்தை பெருமானாரை தவிர வேறு யார் காட்டவில்லை முதல் கைதிகளோடு எப்படி நடக்க வேண்டும் என்ற பாடத்தை பதிருப்போர்க்களத்திலே பெருமானாக வரலாறுகளை புரட்டிப்பார் அப்துல் அபு அஜீஸ் இபுன்மை கைதியாக பிடிக்கப்படுகிறார் பின்னால் ஒரு நாள் முஸ்லிம் ஆகிறார் அபு அஜீஸ் இபுன் ரமே அவர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா பெருமானார் சதல்லா அலிவசல்லம் சொன்னார்கள் கைதிகளோடு பரிவாக நடந்து கொள்ளுங்கள் என்று பெருமானார் சகாபாக்களை பார்த்து சொன்னார்கள் எல்லாத்துக்கும் பிரிச்சு கொடுத்துட்டாங்க பிரிச்சு கொடுத்துட்டு பரிமோடு நடந்து என்று பெருமானார் சதல்லா அலைவசல்லம் சொன்னார்கள் அதனால் அந்த சகாபாக்கள் எங்களிடத்திலே நடந்து கொண்ட என்ன தெரியுமா அவர்கள் பேரித்தம்பளங்களை சாப்பிட்டுக் கொண்டு எங்களுக்கு ரொட்டியை கொடுப்பார்கள் என்கிறார்கள் அவர்கள் பெருத்தம்பளங்களை சாப்பிட்டு பட்டினியாக இருந்து கொண்டு எங்களுக்கு ரொட்டிகளை கொடுப்பார்கள் உலக வரலாற்றிலே இதுவரை இந்த வரலாறு நடக்கவும் இனி நடக்க போவதும் இல்லை என்கிறார் மதர் கைதிகளில் ஒரு கைதி அப்துல் ஹசா வெளியே வருகிறார் உமரடி எல்லா ஒருத்தர சொல்றாங்க உன்னை நான் தான் போடணும்னு நினைச்சிட்டு இருந்தேன் நீ வெளியே வர்றியே உன்னை பெருமானார் விட்டாங்களா தான் விட்டாங்க உள்ளே சென்று நாயகமே என்ன நாயகவே இவனை போய் விட்டிருக்கிறீர்களே நாயகவே என்று சொல்கிற பொழுது பெருமா நான் செல்லாமல் சொன்னாங்க அவர் எங்க வந்து எனக்கு நாலு பொம்பளை பிள்ளை இருக்கு சொன்னாரு அதனால நான் உங்கட்டே நாங்க பெருமானார் நாலு பெண் பிள்ளை இருக்கிறது என்று சொல்லிவிட்டார் நான் விடாமல் இருக்க முடியுமா நான் விடாமல் இருக்க முடியுமா என்றார்கள் குமார் நபிகள் குமார் செல்லாமல் என்று சொல்ல கைதிகளோடு இப்படி நடந்தவர்கள் உலக வரலாற்றில் யாராவது இருக்கிறார்களா ரனிம பொருட்களை எப்படி கம்பி வைப்பது அதிலேயே மூன்று பிரிவுகள் விருதலாகின கனிம பொருட்களை எப்படி பங்கு வைப்பது இதை பற்றியும் வரலாற்று ஆசிரியர்கள் அறிஞர்கள் சொல்லுகிற பொழுது ஒரு பெரிய குழப்பத்தை பெருமானார் ஒரு வார்த்தையிலே தீர்த்து வைக்கிறார்கள் இதுதான் அண்ணலின் பண்பு என்பதை சொல்லிக் காட்டுகிறார்கள் ஒரு சிலர் சொல்லுகிறார்கள் நாங்கள் தான் தான் போர்க்கிழத்திலே ஈடுபட்டோம் கனிம பொருளுக்கு நாங்கள் தான் சொந்தக்காரர்கள் என்று ஒரு அணியினர் நிற்கிறார்கள் இன்னொரு அணியினர் நாங்கள் தான் கனிம பொருட்களை எல்லாம் ஒன்று சேர்த்தோம் எடுத்து சேகரித்தோம் எங்களுக்குத்தான் எடுத்தவர்களுக்குத்தானே சொந்தோம் என்று ஒரு சிலர் சொல்லுகிறார்கள் நாங்கள் தான் பாது சொந்தமானது எல்லோரும் கலந்து சரியாக கொடுக்க வேண்டும் என்று திருமணம் தங்க வைத்து அத்தனை வழங்கினார்கள் என்று வரலாறு சொல்லிக்காட்டுகிறது இவர்களை பற்றி கடைசியிலே மார்க்கமன் இஸ்லாம் என்பதை எழுதிய அந்த அழகான வளம்புரி அற்புதமாக முடிக்கிறார் என்ன அழகாக சொல்லுகிறார் நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம் தேதிகளை நாம் கிளிக்கிறோம் என்று ஆனால் தேதிகள் நம்மை கிழிக்கிறது தேதிகள் நம்மை கிழித்துக் கொண்டிருக்கிறது ஆனால் வரலாற்றிலே கிழிக்கப்படாத தேதி ஒன்று இருக்கிறது என்றால் அது பதில்தான் என்றார் கிளிக்கப்படாத கேள்வி ஒன்று இருக்கிறது என்றால் அது பதிலுனால் பதிலீங்களை யாரும் மறுக்க முடியாது மறக்கவும் முடியாது பதிரியின்கள் அவர்களின் வாழ்க்கையில் அவர்கள் செலவை செய்து நம்மையும் செலவை செய்கிறார்கள் என்று உடிக்கிறார் அவர் வாசகத்தை உடிக்கிற பொழுது நம்மையும் அவர்கள் செலவு செய்கிறார்கள் சிவனைகள் அழகி சலாத் வசலாம் அன்னவர்கள் பொழுது பெருமானார் சலல்லா பதிவு செல்லம் அவர்கள் கேட்கிறார்களே ஜிவரகை அழகி சலாம் நாயகத்தை பார்த்து கேட்கிறார்கள் நாயகமே பதிரியின்களை பற்றி என்ன நினைக்கிறீர்கள் நாயகமே என்று கேட்கிற பொழுது பெருமானார் சொன்னார்கள் சா மக்களிலேயே சிறந்தவர்கள் பதிரியுங்கள் என்று சொல்லுகிற பொழுது ஜிவரகைன் அழுகி சலாம் சொன்னார்கள் வழக்குமார்களிலேயே சிறந்தவர்கள் யாத்திரியமா பதிருப்போர்க்கிழத்திலே யார் இறங்கினார்களோ அந்த ஐயாயிரம் பேர் தான் சிறந்தவர்கள் நாயகவே வழக்குமார்கள் லட்சம் ஒரு லட்சம் வழக்குகள் இருக்கிறார்களே அவர்களிலேயே சிறந்தவர்கள் யாத்திரியமா என்று சொல்லிவிட்டு இந்த வழக்குகள் தான் நாயகவே ஐயாயிரம் பேர் பதிலை கலந்து கொண்டவர்கள் கடைசியில் வளமுறிஞான் முடிக்கிறார் மக்களிலேயே சிறந்தவர்கள் யாத்திரியமா மதிரியன்களை நினைத்து வாடுகிறார்களே மதிரியன்களை நினைத்து அவர்களின் பெயரால் வழக்கத்தை வரக்கூடிய அவர்களை நினைத்து இஸ்லாத்திற்காக தியாகம் செய்தார்கள் என்று யார் நினைந்து வாடுகிறார்களோ அவர்கள் மனிதர்களில் சிறந்தவர்கள் என்று சொல்லுகிறார்கள் எனவே அன்புக்குரியவர்களை பதிரியின்களை நினைத்து அவர்கள் மார்க்கத்திற்காக தன் உத்திரை கொடுத்தார்கள் நாம் நம்முடைய மார்க்கத்திற்காக அதை வளர்ப்பதற்காக அதை உருவாக்குவதற்காக நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம் நாம் ஒவ்வொருவரையும் ஒருவர் விசலாத்தி ஒருவர் ஒருவரை இஸ்லாத்தில் இணைக்க வேண்டும் என்ற முயற்சியில் ஈடுபட்டால் உலகமே முஸ்லீமாகி விடுவேன் நாம் இந்த எண்ணத்தை யாவது கை கொள்ளலாம் அல்லவா நம்மால் ஒருவர் முஸ்லீமாக வேண்டும் நம்முடைய நடத்தையார் நம்முடைய சொல்லார் நம்முடைய பேச்சார் ஒருவர் முஸ்லீமாகிவிட்டார் கண்டிப்பாக அப்புடாலமின் அதைவிடம் பெரிய சுகத்தை இவர் எதுவும் கொடுக்கப் போவதில்லை எனவே அல்லாஹாடாடா இந்த வதிரியங்களில் பொருளார் பல நூறு பேர்களுக்கு இதாயத்தை அப்புடாலமே நம் கரங்களில் கொடுத்துருவானாக குடும்பத்தில் தான் நிரம்பித்தார்கள் இன்றைய மசாயில் சஃர் பத்தி பார்க்க வேண்டியிருக்கிறது பயண தொழுமை நிறைய பேர் இந்த ட்ரெயின்ல போகும்போது தொடுகிறதே இல்லை பயணத்துல பஸ்ல போகும்போது தொடுகிறதே இல்லை அதெல்லாம் என்னவோ விதி விளக்கு அல்லாம கேட்க மாட்டான்னு நினைச்சாங்களோ என்னவோ தெரியல எந்த பயணம் எந்த பயணமாக இருந்தாலும் கண்டிப்பாக தொழுவி நேரத்திலே தொழுதாக வேண்டும் ட்ரெயின்ல போயிட்டு இருக்கிறோம் நின்று தொட வேண்டும் முடிஞ்ச அளவு நின்று தொட வேண்டும் என்று அறிந்து தொழ வேண்டும் முடியாத பட்சத்துல தான் ஒருத்தருக்கு தலைவில சுற்றுலாம் பாத்ரூம் பக்கத்தில் சில இடங்கள் எல்லாம் பெரிய இடமே காலி இருக்கிறது ஆனா நம்ம அதுக்கான முயற்சியை செய்வது அதனால தொழுகையாளிகளாக இருப்பவர்கள் கூட மார்க்க சதுகை செஞ்சிருச்சு டப்புன்னு ஒரு துண்ட விரிச்சு உக்காந்து தொழுதல் கொஞ்சம் முயற்சி செய்து தொடங்க தண்ணி இல்லைங்க டப்புனு தயவு செஞ்சிடக்கூடாது பக்கத்தில் தண்ணீர் இருக்கிறதா என்று பார்க்க வேண்டும் நேரம் முடிவதற்குள் வேறொரு ஸ்டேஷனிலே நாம் இருப்போமா என்பதை பார்த்து தயணம் செய்து அது எங்கேயுமே தண்ணி கிடைக்கலன்னா அதுக்கு பிறகு தயணம் செய்து தொடரும் ட்ரெயின்ல போகும்போது பாங்கு காமத்து சொல்லி தொழுகணுமா நம்ம சமுதாயம் ஒருபோக்காக இருக்கிறது பாங்கு காமத்து சொல்லணும் பயணத்துல பாங்கு சொல்றது முஸ்தகப்பு காமத்தில் சொல்றது சுண்ணத்தையும் அக்கதா அதுல ஒருத்தர் நம்ம என்ன கேட்டாரு ஒரு பெட்டியில பாங்கு சொல்லிட்டா எல்லா பெட்டிக்கும் சரியா போயிருக்குங்க ஒரு பெட்டியில் வாங்க சொன்ன எல்லா பெட்டியும் சரியா போடும் ஒவ்வொருவரும் தனித்தனியா தொழுதுங்க சொன்னா ஒவ்வொருவரும் பாங்கு காமத்தை சொல்ல வேண்டும் சேர்ந்து தொழுதிங்க சொன்னா ஒரு பாங்கு ஒரு காமத்து போடும் இதை போன்று அன்புக்குரியவர்களே இந்த பயணத்தில் சிலர் சுண்ணத்தை இல்லை நினைச்சிட்டாங்க பயணத்திலே சுண்ணத்தை எல்லாம் விட்டுவிடுகிற பழக்கம் நிறைய பேர்களுக்கு உண்டு அது தவறு பயணத்திலேயும் சுண்ணத்து தொழுகைக்கான வாய்ப்பு இருந்தால் தொட வேண்டும் நிர்பந்தமான சூழல் வேறு வழியே இல்லை அந்த மாதிரி நேரத்துல வேணாம் சுண்ணத்தை விடலாம் வேற நேரத்துல சுண்ணத்தை வருவதற்கு அனுமதி இல்லை அதுவும் குறிப்பா பஜ்ரனுடைய சுண்ணத்து விடவே கூடாது இதை போன்று அனபி மதுகமை பொறுத்தவரை பயணத்துல ரெண்டு ரக்காகத்தான் தொழுகா கசரு வாஜி சாபி மதுகமை பொறுத்த அளவுக்கு கசர் தொழுதுதான் தான் உள்ளா தொகிறாருந்தாலும் தொழா தொடுறதா இருந்தாலும் தொடுக்கலாம் ரெண்டா தொடுகிறதா இருந்தாலும் தொடுக்கலாம் ஆனா அனபி மதுகப்படுத்தி கண்டிப்பாக கொடுத்திருக்கிற அன்பளிப்புகளை வாங்கித்தான் தீரணும் அதை நிராகரிக்க கூடாது ஒருத்தர் ரெண்டா தொடுக்காம நாலா தொழுதுட்டார் என்ன சட்டம் மொதோ இருப்பு இருந்தார் ரெண்டரை காயத்துக்கு பின்னாடி ஒரு இருப்பு இருக்கிறாங்களா அல்லவா அந்த மொதோ இருப்பு இருந்துட்டாருன்னா முன்னாடி உள்ள ரெண்டு பரலா போயிடும் பின்னாடி உள்ள ரெண்டு நஃபிடா போயிடும் அப்படி இருக்கல மொதல் இருப்பு இல்லாமலே நாலு ரக்கா தடிச்சிட்டாருன்னா எல்லாமே நப்பீடா போயிடும் திரும்ப பரவித்துள்ள இது அணக்குமது வத்தனே அஸ்வி என்றால் என்ன நிறைய பேருக்கு அது தெரியாது எவ்வளவு கிலோமீட்டர் போனா சஃபரு எழுபத்தி ஏழு கிலோமீட்டர் எழுபத்தி ஏழு கிலோமீட்டர்கள் சென்றால் நம்முடைய தொழுகை நாலு ரக்காத்து ரெண்டு ரக்காத்தா இருந்தா ஒருத்தருக்கு உள்ளூர் ரெண்டு மூணு உள்ளூர் கூட இருக்கலாம் உதாரணமா கோயம்புத்தூர்ல இவர் வீடு வாசல் இருக்குது அவருடைய சொந்த ஊர்ல வீடு வாசல் இருக்குது அங்க போறாரு ஒரு நூறு கிலோமீட்டருக்கு அங்கட்டு உள்ள ஊரு அவர் போறாரு திண்டுக்கல் போறாரு சொந்த ஊரு இங்கையும் நால் ரத்து தான் அங்கையும் நாளக்காத்தான் ஆனா போகிற வழியில பயணத்துல இருக்கிற அதே மாதிரி மனைவி ஒரு ஊர்ல தங்கி இருக்கிறாங்க இவர் கூட இல்ல வேற ஒரு ஊர்ல தங்கி இருக்கிறாங்க இவர் இங்க இருக்கிறாரு அப்ப மனைவி தங்கி இருக்கிற ஊரும் பத்தனை ஆசிரி அங்க போனாலும் நால்ரை காத்து அதே மாதிரி ஒருத்தர் ஒரு ஊர்ல போய் பதினைஞ்சு நாள் தங்கிறதா நியத் பண்றாரு அதுக்கு மேல தங்கிறதா நியத்து பண்றாரு பதினைஞ்சு நாளைக்கு மேல மெட்ராசுக்கு போய் பதினைஞ்சு நாள் வேலை அதுக்கு மேல வேலை என்று நியத்து பண்ணினால் கண்டிப்பாக நானூறு காத்துக்கு தான் புல வேண்டியும் ரெண்டரைக்கா புள்ளக்கூடாது ஆனா ஒருத்தர் இப்படி நியத் பண்றாரு நம்ம ஒரு ரெண்டு நாள்ல வந்தாலாம் அப்படின்னு போறாரு வேலை இழுக்குது நாலாச்சு எட்டாச்சு பத்தாச்சு ரெண்டு மாசம் ஆச்சு ரெண்டு மாசமும் அவர் முசாபில் தான் ரெண்டரை காத்து ரெண்டரை காத்தா தொழுதுக வேண்டியதுதான் இதெல்லாம் எப்ப ரெண்டக்கார்தான் சொல்லணும்னா ஜமாத்தோடு தொழுகாட்டி தான் ஜமாத்துல கலந்துக்கிட்டாரு சொன்னா ஒரு முசாபிர் ஜமாத்ல இமாமோடு கலந்துக்கிட்டார்னா நாலரைக்கார் ஒரு முசாபிர் தனியாக தொழுகிறார் என்றார் ரெண்டக்கார் தனியா ரெண்டு ரக்காய் தொழுதுட்டு இருக்கிறாரு பின்னாண்ட் உள்ளூருக்கார் வந்து நின்ட்டார் அல்லது இவர் பய இவர் வந்து இமாமா நிற்கிறாரு முசாபிர் ரெண்டரைக்காய் துடு வைக்கிறதுக்கான இமாமா நிற்கிறாரு எல்லாமே முசாபிர் ஒரு ஊருக்கு டூர் போறாங்க ஒரு வழியில எல்லா உட்காந்து ரெண்டு ரக்காய் தொழுதெல்லாம் நிற்கும்போது உள்ளூர்கார் வந்து சேர்ந்துட்டார் இவங்க ரெண்டு ரக்காயத்துல கொடுத்துருவாங்க அவர் எந்திரிச்சு பாக்கி இருக்கிற ரெண்டு ரக்காயத்து கடையும் தொழ மசாயிலையும் நாம் பார்க்க வேண்டும் ஒருத்தர் இமாமோட சேர்ந்து நாலு ரக்காய இமாமோட சேர்ந்த நாலரை ரக்காயிருக்கும் தொழுதுட்டார் தொழுதுன்னு பார்த்தாக்கா ரத்தம் வந்திருக்குது பிரச்சனை எல்லாம் இருக்குது ஆனா இந்த தொழுவ கூடாது இதெல்லாம் சுத்தம் பண்ணியிருந்தேன் இனி திருப்பியும் பரல தொடுதான் தான் காத்தால் என்றால் நாலு ரக்காக அல்ல இரண்டரை காத்தாகத்தான் தொட வேண்டும் என்று ஆற்றம் சொல்கிறது அல்லா கிஷனுந்தரா கேட்டதின்படி அமர்ச்சியக்கூடிய தௌர்யத்தை எனக்கும் உங்களுக்கும் தந்தருமானாக வாக்குழு அனுப்பி கொள்ளுறார் ாமல் அம்மரான் நவில வை கொள்ளுல வாஜமியாள் فيها, جنات من نخيل فِيهَا مِنَ وَمَا அஜி கு அமிர்தை நேமாய وَاِيتَاهُ لَهُمْ لَئِن سَلَكُونَهَا لَنَأْتِيَنَّهُمْ مِنْ عَذَابٍ مُهِينٍ وَلَئِن صَبَرُوا لَيَسُنَّنَّ لَهُم مِّنَّا رَحْمَةً وَمِنْهُمْ مَّن يُعَجِّلُ وَمِنْهُم مَّن يَتَرَبَّصُ إِلَى أَجَلٍ مُّسَمًّى وَيَبْتَغُونَ مِن فَضْلِ رَبِّهِمْ وَيَقُولُونَ رَبَّنَا آتِنَا فِي الدُّنْيَا حَسَنَةً وَفِي الْآخِرَةِ حَسَنَةً وَقِنَا عَذَابَ النَّارِ وَعَالِمُ الْغَيْبِ وَالشَّهَادَةِ الْعَزِيزُ الْحَكِيمُ وَخَلَقْنَا لَهُم مِّن مِّثْلِهِ مَا يَرْكَبُونَ وَإِنَّا لَنُجْرِيَنَّ مِثْلَهُمْ فَلَا تُصَدِّقُونَ إِلَّا رَحْمَتَ مِنَّا وَمَتَاعًا إِلَىٰ أَيٍّ وَإِذَا قِيلَ لَهُمُ اتَّقُوا مَا بَيْنَ أَيْدِيكُمْ وَمَا خَلْفَكُمْ لَعَلَّكُمْ تُرْحَمُونَ وَمَا تَأْتِيهِم مِّنْ آيَةٍ إِلَّا كَانُوا عَنْهَا مُعْرِضِينَ وَمَا نُرْسِلُ بِهِ إِلَّا رَحْمَةً مِّنَّا وَمَتَاعًا إِلَىٰ حِينٍ وَإِذَا قِيلَ لَهُمُ أَنفِقُوا مِمَّا رَزَقَكُمُ اللَّهُ قَالَ الَّذِينَ كَفَرُوا لِلَّذِينَ آمَنُوا أَنُطْعِمُ مَن لَّوْ يَشَاءُ اللَّهُ أَطْعَم வைபுரு நமதன் சாதிப்பே மாயராசை வாடக தன் பலம் பலாய்த்தி ஜோும் بِسْمِ اللَّهِ الرَّحْمَنِ الرَّحِيمِ الْحَمْدُ لِلَّهِ رَبِّ الْعَالَمِينَ الرَّحْمَنِ الرَّحِيمِ مَالِكِ يَوْمِ الدِّينِ إِيَّاكَ نَعْبُدُ وَإِيَّاكَ نَسْتَعِينُ اهْدِنَا الصِّرَاطَ الْمُسْتَقِيمَ صِرَاطَ الَّذِينَ أَنْعَمْتَ عَلَيْهِمْ غَيْرِ الْمَغْضُوبِ عَلَيْهِمْ وَلَا الضَّالِّينَ ولَوْ نَشَاءُ أَوْ رَمَتْ لَطَمَسْنَا عَلَىٰ أَعْيُنِهِمْ فَظَلَمُوا السَّرَاطَ بَلْ نَ يَظُنُّونَ وَلَوِ اشَاءَ أَوْ لَمَسَّنَاهُمْ عَلَىٰ مَا كَانُوا مُسْتَطَاعًا وَمَا يَجْعَلُونَهُ يَرْجِعُونَ وَمَن نُّعَمِّرْهُ نُقَدِّرْ لَهُ مِنَ الْخَلْقِ فَلَا يَعْجِزُونَ وَمَا عَلَّمْنَاهُ الشِّعْرَ وَمَا يَنبَغِي لَهُ إِنْ هُوَ إِلَّا ذِكْرٌ وَقُرْآنٌ في مُبِينٌ لِّيُنذِرَ لي مَن كَانَ حَيًّا وَيَحِقَّ الْقَوْلَ لِلْكَافِرِينَ أَوَلَمْ يَرَوْا أَنَّ الْخَلْقَ مَا خَلَقْنَا நாம் நான் மாதல்ல ايَكُفُرُونَ وَلَهُ فِي <تصفيق> الْيَمَٰتِهِ وَمَشَٰرِبُ أَفَلَا يَشْكُرُونَ وَاتَّخَذُوا مِن دُونِهِ آلِهَةً لَّعَلَّهُمْ يُنصَرُونَ لَا يَسْتَطِيعُونَ نَصْرَهُمْ وَهُمْ لَهُمْ جُندٌ مُحْضَرُونَ فَلَا يَحْزُنكَ قَوْلُهُمْ إِنَّا نَعْلَمُ مَا يُسِرُّونَ وَمَا يُعْلِنُونَ أَوَلَمْ يَرَوْا أَنَّا خَلَقْنَا لَهُم مِّمَّا عَمِلَتْ أَيْدِينَا أَنْعَامًا فَهُمْ لَهَا مَالِكُونَ وَذَلَّلْنَاهَا لَهُمْ فَمِنْهَا رَكُوبُهُمْ وَمِنْهَا يَأْكُلُونَ وَلَهُمْ فِيهَا مَنَافِعُ وَمَشَارِبُ أَفَلَا يَشْكُرُونَ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 நம்ம லென்மதி தவான ஓமினா சமதி தவான நம்மல ஒரு நாசியத்தை சூல நம்ம நெல் ஷர ஓமில உங்க சத நம்ம அஃசான நம்ம அவங்க அம அவனியாதவ அவங்க மக்களவர அஃதி ஆச்சாரணிய அபாரன அஃபின் ஆஃபியத்தை அணுகுமன ஜி தானிமானி மாதன சீனா நூசாஷ நவரா அமௌனினா உணவுகளின் பாவத்தலை மனிதா உலக முஸ்லீம்களின் பாவத்தலை மனித யார் இந்த ராசிச்சரிக்கூடிய இந்த உலகத்திலே மூத்த நாள் முஸ்லிமான மூத்தானது யாருதான் இப்பூர்ணமாக தருள்வாயா யாரா மகீன்கள் பொருட்டாயிரத்தி பலத்தத்தை தத்தழ்வாயா எங்கள் வாழ்க்கையிலே சுப்சத்தை தத்தழ்வாயா எங்கள் குடும்பத்திலே உங்கள் வாழ்க்கையை சுமிக்க ஒன்பது வரும் ஒரு தேவையோடு பள்ளி அவர் வகையா அல்ல எங்கள் தேவைகள் கொடுவதையும் நீங்கள் அறிந்தவங்க யார்தான் முன்பையும் நிறைவேற்றி தருவாய் மகா செலவு வாக்கெல்லாம் கேட்டார்களோ எதையெல்லாம் செய்ய சொன்னார்கள் உண்மையை நீங்கள் எடுத்து தந்தருவாய் மன்னார் செல்லும் பாக்கிமருக்கும் பாதுகாத்துள்ளார்களோ அது முழுவதும் விழாக்காக்குவாயும் அலட்சியத்தை விடாமல் சொன்னோர் விழாக்காக்குண்ணாமல் பேணித்துள்ளோ விழாக்குவாயும் யாரா எங்கள் சமுதாயத்தை கண்ணீரத்தில் எங்கள் சமுதாயத்தை இசத்திற்குரிய சமுதாயமாக